அகண்டாகார விருத்தியான ஞானவேந்தனை நீ போய் அவன் தனது ஆவி ஒன்று அங்கவேந்தனுடைய உயிரை அழித்து திருந்துடு என்று சஞ்சரிப்பா என்பதாக அருள் செய்யவே திருவருவல் புரிந்த மாத்திரத்திலும் ஞானவேந்தன் ஞான வினோதன் எல்லா அகண்டாகார விருத்தின் பேர் விருத்தி ஒன்று தான் எல்லா வித்திலும் விருத்தி அதான் இங்கே படை தளபதி தன் படை கீழப்பட்டவர்கள் தான் மற்ற நல்ல குணங்கள் எல்லாம் ஆகவே அகண்டாகார விருத்தி அல்லது ஞானவேதன் சொல்றதுல ஞாபகம் அது சொருபானவர் அகண்டாகார விருத்தியை பார்த்து போய் நீ அஞ்சனி அழித்து விட்டுவா என்று உத்தரவு கொள்வதாக சொல்லப்படும் என்ன என்ன அடுத்த குருநாத அவருடைய அருகத்தினாலே அவண்டாகாரிடமாயிருச்சு அர்த்தம் அதுமான பிறகு மற்ற கெட்ட குணங்களை இருக்கின்ற அளவே அதை இந்த நல்ல குணங்களை கொண்டு வெற்றி உள்ள அப்போதான் அவண்டாகார் ஜடப்படும் இப்போது பரோட்சமாக தான் இருக்கு அவண்டாகி ஆகவே ஜடா பரோட்சமாக வேண்டும் என்பதை சொல்லி இது வந்து அந்த கெட்ட குணங்களை போக்குவதற்காக நல்ல குணங்களுடைய விளக்க ஆரம்பிக்கிறது ிருபதங்களும் தனது தென்னை கொண்டான் பிறானை விடை கொண்டுவார் உண்ணாதரால் திருவுழு தீட்சை பெற்ற ஞானவேந்தன் அதாவது அகண்டகாரத்தியானது விடை தன் படைகளுடன் செல்வது எவர் எம்புவார் எனால் அது அஞ்சனை அவனுடைய காமாதி வளச்சேர்க்கை அடிப்பதற்காக பிரயாணம் செய்கிறது அதாவது போர் மனப்போர் இனிமேதான் என்பதை பற்றி சொல்லும் போது இதை யார் சொல்ல முடியும் மகிமையை என்று சொல்றேன் இதன்பொருள் தம்பிரான் இருபதங்களும் தனது சென்னி கொண்டு திருக்கூட்டத் தலைவராக ஒருநாதர் இரண்டு திருவள்ளிகளையும் தனது சிறசின்மையால் சுட்டிக்கொண்டு அறிஞர் தம்பிரான் ஞான வினோதன் இருகரும் கூப்பி வணங்கி எம்பிரானை விடை கொண்டு எமது சர்க்குரு நாதரிடத்தில் உத்தரவு பெற்றுக் அவன் படையெடுந்த ஆறு எவர் என்பவர் ஞான சேனையானது புறப்படும் தன்மையை மூவர் தேவர்களாலும் எடுத்து கூற முடியுமா யார் சொல்றது இப்போ சொல்றான் முடைய குருநாதர் ஞானே உண்ணோதன் ஆகிய அண்ணாக அறிவித்த மூலமாக படி அனுப்புகிறார் என்று சொல்றார் அப்போதான் ஜெயிக்க முடியும் குருநாதருடைய அணக்கிறம் இருந்து எல்லாரும் ஜெயிக்கலாம் என்பதை சொல்றார் காம கோபோப கருணை நிசாதியாய் விடாது பாய்வன கருவேனும் நாமமான வீதி போவன கலகமராத ஓசை மீள மீள்வன உடலொடு கோப மேலு மேலு மூழ்வன உணர்வரியாத வேட கூட மோதுவ உலகியல் தூர நாரவே பொறாதன கொடிமத யானை கோடி கோடி கடல் போன்றுும் காமக்ரோதாதி துர்குணங்கள் அழிந்து கருணை முதலான சர்க்குணங்கள் மிகுந்து இருப்பன பிறப்பு எனும் பேரையும் ஒழிப்பதற்கு ஒழுங்காய் செய்வன கலகமற்ற மௌனமுருவன காயத்தை காய்வன அனுபவற்ற வேசத்தை வெறுப்பன உலோக வாசனையை பக்கமும் வர பொறுக்காதன ஆகிய யானைகள் கோடி கோடியனல் அதன் பொருள் கடல்யன காம கோப லோபம் ஆறுவ சமுத்திரம் போலுள்ள ராகம் துவேஷம் குலோபம் முதலியன ஒளியச் செய்து சாந்தமிட்டு இருப்பன அதாவது இந்த யானைப்படையின் பேர் இருக்கு அந்த காலத்தில் கஜா கஜ துரக பதாதிதப்படை கிஜம் யானைப்படை துரகம் குதிரைப்படை காலாட்படை பதாதி நாலு படைகள் அந்த காலத்தில் உள்ளன அது இங்கே ஞானைப்படை சொல்ற ஞானைப்படையில் உட்டு பிரிவுகள் அது ஏழு பிரிவுகளையும் ஞானப்படை இது யானைப்படை சொல்வது இங்கே மூச்சத்து அர்த்தம் மோட்ச இச்சைகளுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டு இந்த குணங்களை நாசம் செய்ய முடியும் நாலு படைகளுக்கும் நாலு சாதனங்கள் விவேகம் வைராக்கியம் சமரச சம்பத்தி என்று சொல்லக்கூடிய நான்கு சாதனங்களையும் நான்கு படைகளாக குருவப்படுத்துகிறார் யானைப்படை மூச்சத்துக்கு அது மூச்சத்து தினமா இருந்தால்தான் எல்லாரும் மத்த சித்திக்கும் அது இல்லாட்டிருந்து எதுவுமே சித்திக்காது அதனால மூச்சத்து ஞானப்படையை விளக்குகிறார் ஏழு பிரிவுகள் இப்ப சொல்லப்பட்டது இரண்டாவது பிரிவு கருணை நிசாதி ஆய் விடாது பாய்வன பிரிவையானது இரக்கமின்மையை தப்பாது நாசமாக்குவோதான் இருப்பதையின் காரணமாக இரக்கமின்மை அந்த இரக்கம் பச்சாத்தாபம் இதெல்லாம் இல்லாமல் நாசம் பண்ணும் கருவு எனும் நாமம் மால வீதி போல்வன போவன பிறப்பெண்ணும் பெயரும் அளிப்பதற்கு நன்மார்க்கத்தை பற்றி செல்வன இது மூன்றாவது பிறப்பெனும் பெயரும் அடிப்பதற்கென்ன நன்மார்க்கம் சற்சங்கம் தற்சகத்தையு மூச்சு தமிழ் தற்சகம் போவாங்க கலகம் ஓசை மேல மீழ்வன விட்டு நீங்காத பெரும் கூச்சலை நீக்குகின்ற மௌனத்தை பெறுவன இங்க மௌனம் ஒரு பிரிவு அது நான்காவது உடலோடு கோபம் மேலும் மேலும் மூழுவன தேகத்துடன் குவிப்பதை மறுபடியும் அதிகமாக்கு அரிமானம் விடுவதற்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் அரிமானம் இருந்தாக தேகாட்டம் புத்தியா இருக்கும் அது அஞ்சனுடைய பட்டணம் அது உந்தி பண்ண மாதிரி ஆகும் சரீரமானத்தை விட்டணும் தேகாபிமானம் இது வரைக்கும் குறையுதோ அதுவரைக்கும் அஞ்சன் அடிஞ்சு விடுவதா அர்த்தம் இதுவரைக்கும் இது பெறுவதோ அஞ்சன அர்த்தம் ஆக தேகாயமானம் குறைக்கணும் மதப்பிணக்கம் செய்யல சொல்ற சதகத்தில் படைக்கிறது சரீர விவகாரத்துக்குரிய அளவு எதுவும் செய்யலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது வாகனம் வச்சிருக்கோம் வாகனத்தை என்ன பண்ணலாம் அதுக்கு பெலோ டீசலோ போடணும் அது தொடங்கும் அவ்வளோதான் செய்யலாம் தினம் சரி மாலை போட்டு மரியாதை பண்ணி அப்புறம் அதுக்கு சட்டை தச்சு போட்டு அலங்காரம் பட்டுருக்க முடியுமா அந்த வாகனத்துக்கு ஒரு மரியாதை அவ்வளோதான் அதை விட்டு மாலை மரியாதை பண்ணிக்கிட்டு அழகு படிச்சுட்டு இருந்தேன் என்ன இருந்தோம் அப்படி சரீரம் ஒரு வாகனம் இதுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியதுதான் அப்புறம் சரீரத்து நோய் வந்தா நீர்தான் நிறுத்தி பல மருந்து எல்லாம் அளவுகள் பண்றது என்ன இருக்கு மென்மையான நினைக்கிறது என்ன இருக்கு அப்படிங்கறது கருத்து அதனால தேவத்துடன் கோவிப்பதை மறுபடியும் மறுபடியும் அதிகமாக்குவா்வு அறியாத வேட கூட மோதுவேன் உண்மை ஞானத்தை உணராத வேஷத்தை மாத்திரம் சேர்வதை நீக்குவன உண்மையான இங்கே நீக்கணும் இது ஒரு பிரிவு உழவு இயல் தூர நாரவே பொருதன லோக சுபாவமான அருந்தல் பொருந்தலை விட்டு நீக்கி அதன் வாசனையும் வெறுப்பன இது ஏழாவது ஏழு பிரிவுகள் லோகத்தில் எல்லா இவர்களும் ஆண் பெண் பிரிவாக இரண்டாக பிரிஞ்சிருக்கிறார்கள் எல்லா பிரிவுகளுக்கும் அருந்தல் பெருந்தல் சிவாம இருக்கு அகிலேருக்கும் அதுதான் உகிற்களுக்கும் அதுதான் அருந்தல் பொருந்தல் அந்த காரிபிருமங்கள் வரைக்கும் இங்கே சொப்பரான சாதாரண தூடுப்பூச்சியிலிருந்து இந்த ஆண்பண் சம்பந்தங்கள் எல்லாம் போகல அப்ப அது இருக்கத்தான் வேணுமான அர்த்தம் இல்லை தேவையான அளவுக்கு தான் சொல்ல வேண்டியதவருக்கு அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது என்பது கருத்து இன்னும் சாஸ்திரங்கள்ல குழந்தை உற்பத்திக்காகத்தான் திருமணம் பண்ணிக்கொண்டதொழிய போகைச்சைக்காக அல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் இதற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் கூட நடைமுறையில் செயல்பட பயிறதில்லை அதனால் துன்படுறதுன்னு அர்த்தம் உளவியல் தூர நாரவே பொருதன லோகஸ்வாவமான அருந்தல் பொருந்தகளை விட்டு நீக்கி அதன் வாசனைகளும் இருப்பன ஒளிமத யானை கோடி கோடி கோடி இப்படி பிரகாசம் பொருந்திய ஞானமத யானைகள் கோடி கோடி இருப்பனவாம் மூச்சத்தம் தீவிர மூச்சத்தினுடைய பிரிவுகள் இதெல்லாம் இப்படி ஏழு விதமான பிரிவுகளை கொண்ட மூச்சத்துவமாகியானைகள் நிரம்ப இருக்கின்றன திடப்பட்ட மூச்சத்து அர்த்தம் இந்த பாட்டில் சொல்லப்பட்டது இல்லாத வாசி ஒருவன உலகிறு நாளுமாறு மேறுமாவன உளுபதி சூரியன உயர்வது வேறு தலாதி நலாதிலாதன துறவோடு சாளு ஞான வீரல் சூழ்வன சுருதிகள் போன வீதி நீதி வீதி போவன துணிவுற வேறுபாடு சாடியோடுவ சுடர் விழு ஞான வாழி கோடி போடியே அவதாரிகை பகையற்ற நயமாகிய பரிமையற் லோகங்களுக்கு அப்பாலும் போவன சூரிய சந்திரர்களாலும் காணப்படாதன தனக்கு அந்நியமாய் உயர்வில்லாதன துறவோடு டு போட்டுக்கணும் துறவோடு ஞான வீரர்களால் சூழ்ந்திருப்பன வேதத்தில் விதித்தையே விதித்ததையே அகட்டிப்பன உறுதியாக சங்கல்பங்களை அழிப்போனவாய் பிரகாசியான் என்ற ஞானமாகிய தேர் சக்கரங்கள் கோடி கோடியாமல் தேர் படை சொல்ற இந்த படையிலே இது என்ன படை விவேகம் அதாவது நித்தியான விவேகத்தில் உள்ளது இரண்டாவது சாதனம் ஏழு பிரிவாக பிரிக்கிறார் அதாவது என் பொருள் உறவோடு வேறு இல்லாத வாசி ஒருவன சகுணங்களோடு மாறுபாடு இல்லாத குதிரை மேலேறி செல்வன இது முதலாகும் இந்த நித்தியா நித்தியவசதி விவேகம் விவேகம் எப்படி இருக்கு நித்தியம் எது அனித்தியம் எதையும் பார்க்கும்போது மைத்ராதி குணங்கள் தான் இங்க நித்தியம் அதெல்லாம் அனித்தியங்கள் என்று பார்க்கணும் மற்ற இதெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் உலகு இரு நாலும் ஆறும் மேலும் ஆவன பதினான்கு லோகங்களும் அதற்கு மேலும் நிறைந்திருப்பனவான் இரண்டாவது இது வேகமானது இந்த உலகத்தை பற்றி மட்டுமல்ல ஈரோடு பதினாலு லோகங்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேகம் இது இரண்டாவது உடுபதி சூரியாதி காண ஒனாதன சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம் மின்னல் ஜீவன் புத்தி கண்ணாகிய அஷ்ட பிரகாசத்தாலும் அறியாதன எட்டு பிரகாசத்தினாலே இந்த விவேகம் வராது இதற்கெல்லாம் அப்பாலாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கணத்தில் உள்ள விசேஷ சாமர்த்தியத்துக்கு தான் அலாது உயர்வது வேறு இல்லாதன தனக்கு அந்நியமாய் உயர் உபட்டுக்கணும் உடையது மற்றொன்று இல்லாதனவன் துறவோடு சாலும் ஞான வீரர் சொல்வோன்ன சர்வசங்க பரித்தியாகம் செய்த விளஞானிகளான வீரர் கொள்கைகளை சூழ்ந்திருப்பதா இதுதான் கொள்கைகள் எப்படி இருக்கணும் மேல் மக்கள் அதாவது சர்வசங்க பரித்தியாக சொல்லக்கூடிய செய்த துறவு மார்க்கத்தை அடைந்தவர்களுடைய கொள்கையை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் விவேகம் அந்த சிகிச்சை சூடாலே முதலாளர்கள் விவேக எப்படி பார்த்துக்கணும் அது வைராக்கியம் அவருடைய கொள்கைகள் இப்படி துறவுலே மிகுந்திருந்தார்கள் சுருதிகள் போன நீதி வீதி போகணு வேகாந்தங்களில் கூறிய சன்மார்க்கணவாம் ஆறாம் துணிவு உற வேறுபாடு சாடி ஓடுவ தெளிவு உண்டாய் சங்கற்ப விகற்பங்களை அழித்து செல்வதான இது ஏழாம் செல்வத தொடர்ச்சி சுடர் ஞான ஆழி கோடி பிரகாசிக்கிய விருத்து ரூப சக்கரங்களை உடைய தேர்கள் கோடானு கோழியாம் சக்கர ஆயுதங்கள் போட்டு சக்கர ஆயுதங்கள் சக்கரங்குடைய தேர்ந்தான் தேர் படையும் அதனால பிரம்மாகார விருத்தி இதல்ல பிரம்மாக்கார விருத்தி யான்தான் விவேகம் அந்த விருத்தியின் பேரு நித்யா நித்திய வசதி விவேகம் ஆகிய சக்கரங்களை கொண்ட தேவர் படைகள் கோடி கோடியாக இருக்கின்றன அந்த படைகளாலே அந்த அஞ்யனை நாசம் பண்ண முடியும் அவனை எதிர்க்கிறதுக்கு எதிர்ப்பு படைகளும் என்று சொல்றான் சிதற விடாமல் திருவுதல் தீர்வு மாறு மாறி சேர்வனி யாது காதி யோதும்வாதிகள் குதிரைய கூர்மை வாய்கன் மூடமேறுவ குணமொரு காலில் தான நேர்மைய குரு பரணார்த்த வீதி போவன புறகதாராசி கோடி கோடி கோடியே அங்குதை பழனி மூலமும் அங்குதானந்த விளக்கோரையும் பத்தொன்பதாத்தியாயம் ஞானவோதன் படைச்சிருக்கு ஞானவோதன் இங்கே அகண்டாகார விருத்தின்னு வச்சுக்கணும் அகண்டாகார விருத்திக்கு துணையாகத்தான் அது எல்லாமே இருக்குது அது ஒன்றுதான் கடைசி அதுதான் பெரிய விருத்தி அதுக்கு பிறகு வேறு விருத்திகள் உயர்வில்லை எல்லாருக்கும் தாழ்ந்த விருத்திகள் தான் அதுதான் ஸ்வரூபத்தை நமக்கு காட்டக்கூடியது செய்ய வைக்கிறது அந்த விருத்தி தான் பிரழைய வெள்ளத்தில் பிரமானந்தத்தை கொடுக்கக்கூடியது ஆவணத்தை பங்கம் செய்யக்கூடியது சிறப்பு போய் பிரமானந்த பிராயத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளவு மகிமே அதுக்குதான் உண்டு அதனால்தான் ஞானம் எந்த என்றும் ஞானம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்தரூபானந்தர் கூப்பிட்டு நீ போய் போரிலே பெற்றுக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் உத்தரவு போட்ட உடனே தம் படைகளில் கூப்பிட்டு உங்களுடைய சாமர்த்தியத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போது படைகள் முதல் முதல்ல யானைப்படை ஒரு குதிரைப்படை தேர் படை அப்புறம் குதிரைப்படை பாலாற்படை அந்த காலத்துக்கான நாலு படைகள் தான் இப்போ மூணு படைகள் வச்சிருக்காங்க யானைப்படைகள் போய் சொல்லும்போது மூட்சத்துவ சொல்ல மூட்சத்துவம் அதனுடைய மகிமையை போய் சொல்லி மோசை உடையவர்கள் இந்த மாதிரி அது உிவுகள் ஏழு என்றும் அது பிரிவுகளின்படி அந்த அஞ்சனுடைய பிழைவுகளை போக்கலாம் என்று சொல்லப்பட்டது அதன் பிறகு தேர்ப்படை தேர்ப்படையும் ஏழு பிரிவுகளை உடையதாகவும் அது நித்தியான வஸ்து விவேகத்தை பற்றியும் சொல்லப்பட்டதாக காட்டப்பட்டது இப்போ குதிரைப்படை குதிரைப்படையானது ஞான கர்மேந்திரியங்களை குறிக்கும் அதாவது குணங்களை பற்றி சொல்லி சம்பத்திய பற்றி சொல்ற சம தம விடல் சிகிச்சை சமாதானம் சிறத்தை ஆறாம் என்று சொல்லப்பட்ட ஆறும் ஒரு சாதனம் தான் விவேக வைராக்கியம் சமக்சி சம்பத்தி மூச்சத்துவம் மூட்சத்துவத்தை சொன்ன நித்யாநித்ய அவசிவேன் சொன்னார் இப்ப சமரச சம்பத்தி சொல்றாரு அது பெற வைராக்கியம் சொல்ல போறார் மாதிரி ஒரு அவ்வளவு இந்திரியங்கள் அடங்கணும்னு சொன்னா மனம் அடங்கணும் சமம் ஆக்கணும் சமம் புறக்கணதம் மனம் அடங்கணும் மனம் அடங்கினாதான் சமம் இந்திரியம் அடங்கும் இந்தியங்களும் அடங்கலைன்னு சொன்னாக்கா விடல் சகித்தல் துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிறுத்தியும் இருக்கணும் இதெல்லாம் கூட முடியலைன்னா சமாதானம் சாஸ்திர சம்பந்தமான விளக்கங்களை பெற்று அமைதி வருவதற்கு ஒரு சமாதானம் சொல்லணும் எல்லாவற்றிலும் மேலாக சிரத்தை சிறத்தை என்பது அதாவது நம்பிக்கை விவாசம் என்று அர்த்தத்தைக் கொடுக்கூடிய ஒரு சொல் நம்பிக்கை இருக்கணும் விசுவாசம் பெரிய இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய கடைசியில் இருந்தால் தான் இதெல்லாம் அங்கே சித்திக்கும் ஆகவே இந்த பாட்டில குணங்களை பற்றி சொல்லி அந்த குணங்கள் ஆகிய குதிரைகள் எதிரிகளை அடிக்கும் விதத்தை சொல்ற முதல்ல சிதற விடாமல் யாது மாய நூறுவ சிந்தாமல் சங்கற்ப விகற்பங்கள் அனைத்தையும் பெடும்படி நாசமாக்குவதாம் அப்படிக்கூடிய குதிரைகள் சங்கற்ப விகற்பங்கள் அனுகூல எண்ணங்கள் பிரதிகூல எண்ணங்கள் சொல்லப்படும் அதை சிதறிப்போகாமல் நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இந்த சாண சமசிகள் சம்பத்தி உண்டு என்பது அர்த்தம் நெருங்குவதற்கு முடியாத ஞானமாகிய பானங்கள் பாய்வதாகும் இரண்டாவது என்றால் இங்க விவேக வைராக்கியம் சமஸ்திர சம்பத்தி சாதனங்கள் அர்த்தம் அது ஞான சாதனங்கள் என்று சொல்லக்கூடியது எதிரிகள் நெருங்க முடியாத அளவுக்கு போடும் திருகுதல் தீரும் ஆறு மாறு தேர்வன உற்சங்கமாக வஞ்சகத்தை நீக்கும் பொருட்டு களமற்ற சற்சங்கத்தை சேர்வதா அந்த இந்திரியங்கள் மன அடக்கம் இருந்தால் சற்சங்க சாகாசம் சுகமாக முடியும் இல்லைன்னாக்கா அது பிடிக்காது இங்க எப்படி வந்து வந்து எல்லாம் போனாங்களோ அப்படி போல அது மனசானது சம்மதிக்காது அதனால சமசீக சம்பத்தி ஆகிய அந்த சாதனம் இருந்தால்தான் அதெல்லாம் சுத்திக்கும் இழுகு ஒழியாது காதி ஓதும் வாதிகள் துன்பம் நீங்காத கர்மபலத்தை கூறும் பேதவாதிகள் கர்மகாண்டம் லௌகிகத்தில் உள்ள விவகாரங்கள் இதெல்லாம் முதலில் சுகத்தை காட்டி துக்கத்துக் கொடுக்கக்கூடியது பேதவாதிகள் கர்மவாதிகள் பேர அவர் நாசம் செய்யக்கூடிய அதை அடுத்த முடிக்கிறார் குதிரிய கூர்மை வாயிகள் மூளை ஏறுவ உதிரை சிக்கலாக்கிய கூறிய வாய்களை மூடும்படியாய் உயர்ந்திருப்போதான் சவாசிய சம்பத்து இருந்ததுனா வேதவாய்படுத்துறது மயங்காது மனசு அங்கே ஏன்னா ஏற்கனவே சிரமணமான பண்ணி மனசு சமாதானப்படுத்தி இருக்கிறதுனால மனமானது அங்க நாடாது அவருடைய வாயை எல்லாம் இந்த குதிரைகள் நாசம் பண்ணும் குணம் ஒருகால் இழாது ஆன நீர்மயம் முக்குணத்தின் வசம் ஓர் போதும் ஆகாமல் நிலை பரமாவனிந்தாக இது சமாஜ் சம்பத்தி சாதனம் இருக்குமே ஆனால் முக்குணங்கள் வசம் ஆகாது என்ன வசமாகும் ஞானமடைவதற்கான அகண்டாகார வர்த்தி வசந்த அந்த நிலையை பெருமையா முக்குணங்கள் வசம் போகாது ஆறால் இது ஆறு குருவரனார் ஏவல் வீதி போவன குரகத ராசி கோடி கோடியே சர்க்குருநாதன் ஏவுகின்ற மார்க்கத்தில் செல்கின்ற குதிரை கூட்டங்கள் கோடி கோடியாய் உள்ளவன் ஏன் சர்க்குருநாதன் கூட்டத்தில் போகுதுன்னா மன பரிவாரம் அடைந்துருச்சு அதான் சமஸ்திய சம்பத்தி இந்த குதிரைகள் சொன்னபடி கேட்கும் பயிற்சி பெற்ற குதிரைகள் ஆகவே இந்த குதிரைகள் சொன்னபடி கேட்கறதுனால உள்நாதர்களுடைய வாக்கியங்கள் பலிதம் வரும் உடற்குயி போல் கட்சி போல் ஊசி போல் ஒத்து விடுத்து பாம்பியில் வீழ்வார்க்க சுழற்சுடனும் வாழைக்காகவே மக்களத்திற்கு ஆகாவாறு ஏழைக்காகாது இது என்று உடல் கொடுக்க சொல்லப்பட்ட ஒரு பாட்டு உள்நாதருடைய வாக்கியம் அவ்வளவு தீவிரமா செய்யணுமா உத்தமதிகாரர்கள் சொல்லுது மந்திரி முடியாது உத்தமாதிகாரர்களும் சொல்றாரு உடற்குயிர் போல் உடலும் உயிரும் எப்படி போல குருநாதரும் கட்கிமை போல் கண்ணு இமை எப்படி காக்குதோ அப்படி போல குருநாதரை காப்பாற்றணும் பாதுகாப்பு செய்யணும் ஊசி உணர்த்து அவர் எந்த வழியே அந்த வழியை எப்படி நூல் காதல போகுது அப்படி போல போயிட்டு இருக்கணும் அவர் தீ புலி பாம்பின பாம்பு பிடி தீயில விடு சாவும் புள்ளியை முடிச்சுட்டு வா ஆனால் சொன்ன சரினு ஒத்துக்கணும் அது சமயத்தில் மந்தாதிகாலையோ ஒத்துக்க மாட்டாங்க என்ன இவர்கிட்ட வந்து சேவை பண்ணா கொள்ளது பாக்குறாரு எனக்கு என்ன படைக்குவா வழி இல்லை எத்தனை இடத்துக்கு படைச்சிக்கிறேன் இங்கே என்ன இருக்கிறது குருன்னா சிசன் போயிடுவாங்க இதெல்லாம் மந்தாதிகளுக்கு அப்படித்தான் இது சரி கூட அப்படி வந்துடுதா சாமி கோச்சுட்டு வந்துடுதான் ஆனால் விடல சாமி அதான் தப்பிட்டது விட்டு இருந்தா எங்கே போயிருக்குன்னு தெரியல என்ன கைங்கறிய கைகள் நிறைய சொல்லிக்கிட்டு அது படிக்கிறது ஞாயிறே கொடுக்கறதில்லை அதனால படிக்க வந்தேன்னா சும்மா வேலை பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சு அப்படியா படிக்க வேலையும் பாரு கலந்துரு காலை வரைக்கும் மத்தியான வரைக்கும் சேவை மத்தியங்களும் படிக்க போய் கிடைச்சிருக்கு மத்தங்களா இருந்தாலும் பூச விடுவா இல்ல சேவை பண்றவங்களும் விடமாட்டாங்க எந்த ஆசனத்திலும் அப்படி தான் கைகறி மாடுவாங்களா உக்காந்து பொழுது பாக்கறாங்க தொடர்ச்சியை நம்ம வாழைக்காக வேதி மக்களத்திற்காக ஏழைக்காக என்னதான் இந்த தீ மதிக்கிறதுக்காக வேற போடு கொடுத்துறாங்கல்ல வாழை மட்ட போடுங்க அது தெரியாது அப்படி போல அப்புறம் பரிசு வேதி இரும்புதான் பொண்ணாக்கூடிய மண்ணை பொண்ணாக்காது ஆகாது அனதிகாரிகளுக்கு ஆகாது மட்டுமே ஆகும் மற்ற அதிகாரிகள் எல்லாம் ஆகாது அதிகாரம் இல்லாத நீங்களும் பேச வேண்டியது இல்லை முந்தன் மத்தியமும் வரைக்கும் இது உதவாது இந்த விட தீவிரம் இருக்காது தீவிரம் தீவிர அதிகாரிகள் இது உதவும் என்று சொல்ல அதனாலதான் குரு வரனார் ஏவல் வீதி போவன குரகத ராசி கோடி கோடியையும் சர்க்குருநாதன் ஏவுகின்ற மார்க்கத்தில் செய்கின்ற குதிரை கூட்டங்கள் கோடி கோடியாய் உள்ளனதாம் ஆக சமாசம்பத்தியும் சொல்லக்கூடிய குதிரைகள் இருக்கின்றன அந்த படையை செலுத்தும் போது இவ்வளவு லாபங்கள் இருக்கின்றன என்று சொன்னார் இனியன கூறும் வாயும் ஆயவாய்மையும் இறுதியான போதும் வாழும் போதீனும் இல்வழுவாத ஞான தீரபாவமும் இலகிய ஞான வாழும் மோன வீரமும்மையும் அவர வரிசையில் அமோடு வாழு நீர்மையும் அளவு படாமையே சுபாவமாக அதிபயமான வீரர் கோடி கோடியே அவர்கை இன் சொல்லும் மெய்மையும் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இவராத ஞான தீரமும் விளங்கும் ஞானமாகிய வாலாயுதமும் உணவும் கொள்ளும் தன்மையும் வருணாசிரமத்திற்கு தக்கபடி வாழும் உறுதியும் அளவற்றே இருப்பதே இயல்பாயும் அதிபயங்கரமான மகா வீரர்கள் கோடி ஓடியாமலன் காலாட்படை சொல்வது காலால் படையினருடைய தன்மைகளை இருக்கிறார் இது வைராக்கியத்தை குறிக்கும் வைராக்கியம் தீர்வு இருக்குமே ஆனால் இந்த மாதிரி உள்ள எதிரை எண்ணங்களை போக்கலாம் என்பது கருத்து இனியன கூறும் வாயும் ஆய வாய்மையும் இனிமையான வார்த்தைகளை பேசும் வாக்கினையும் சத்தியமும் ஆக ரெண்டாச்சு இனிமையாக பேசணும் அது சத்தியமாக இருக்கணும் பேர் நயமா பே வஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கூட இறுதியும் வாழும் போதும் போதினும் இயல்வழுவது ஞான தீர பாவமும் இலகிய ஞான வாழும் மரணம் வந்த காலத்தும் வாழுதல் வந்த காலத்தும் ஒழுங்கு தவறாது தவறாது இருக்கின்ற திடமான ஞான சுபாவமாய் விளங்கான் என்ற அறிவாகிய வாழாயினமும் இங்க வாழாயுத வீரர்களுக்கு என்ன அறிவு தான் என்ன அறிவு மன வந்த காலத்தும் வாழுதல் வந்த காலத்திலும் ஒழுங்குதல் தவறப்படாது திடமான சுபாவமாக விளங்கணும் இதுதான் வைராக்கியம் பேர் மௌன வீரமும் மௌனமாயிருக்கும் தைரியமும் நாலாவது தைரியம் இருக்கு எதிரி அடிக்கிறது தான் தைரியம் அர்த்தம் இல்ல மௌனம் பேசு எந்த சமயத்துல பேசுங்க அந்த சமயம் பேசுங்க மசோதம் பேசப்படாது உள்ள குமரும் பேச்சு வரப்படாது குமராம இருக்கிறதுக்கு முன்னால சொல்லப்படும் சமஸ்டர் சம்பத்தினால பக்குமடைந்தாலும் குமரவும் மாட்டார் அமைதியாக இருக்கும் பேசுவதற்கு மட்டும் பேசுவாங்க அப்படிப்பட்டவர் தைரியம் அநியத ஊன் அலாது இல்லாத ஆண்மையும் முயற்சியின்றி வினை பிரகாரம் வந்த உணவை கொள்ளும் மனவெளியும் அனுசாரமாக கிடைத்த திருப்தி வரணும் உணவு காலால் படைகளுக்கு உணவு கொடுப்பாங்க போட்டுப்படம் அவிட்டது ஒண்ணாது கேட்க முடியாது அப்படி போலமாக கிடைக்கிறது மூச்சுக்கள் வைரோக்கியத்தினால சமப்படுத்திக்கணும் ஐந்தாவது ஆச்சு ஆறாவது அவர் அவர் சீலமோடு வாடும் நேர்மையும் உரிய ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கும் உறுதியும் அவரவர்கள் எந்த வருணத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்க்கை நடத்தணும் அது வந்து தர்மங்கள் மாறி போகக்கூடாது ஆனால் பிறப்பினாலே நினைக்கிற உண்டு வர்ணம் அது சின்ன சமயங்களில் மாறியும் போறது உண்டு பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு மாறல அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் பிராமணன்னா பிராமணுக்கு எந்த ஒழுக்கம் இருக்கணும் சத்திரியன் வைசியன் அவர்களுக்கும் தகுந்த ஒழுக்கம் இருக்கணும் அப்படி இல்லாமல் மாறுபட்ட ஒழுக்கம் இருக்கும்போது அது கூடாது அது வைராகியமில்ல அர்த்தம் அளவு படாமையே சுபாவம் ஆகையும் காலதேச வஸ்துக்களால் எல்லையற்ற இருப்பது இயல்பாயிருப்பதும் ரூ போட்டுக்கணும் இது அர்த்தம் காலதேச வஸ்துக்கள் இருக்கு அதில் எல்லைக்குட்பட்டதுங்கிற பானம் இல்லாமல் தட்சானந்தபுரம் என்ற பானம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி இருக்கணும் இப்படிப்பட்ட அதிபயம் ஆன வீரர் கோடி கோடியே மிகவும் பயம் தரும்படியான வீரர்கள் கோடி கோடியாக உள்ளனர் வைராக்கியம் தீவிரமுடைய வீரர்கள் பிரிவுகள் சொன்னாலும் எல்லாரும் வைராக்கியத்தின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க இதுவரைக்கும் நான்கு விதமான படைகளை வலியுறுத்தினார் அதாவது விவேக வைராக்கிய சமர்த்த சம்பத்தி இதே நாலு படைகள் நாலு படை ஒட்டு பிரிவுகளை சொன்னார் அதனால வரக்கூடிய எதிரிகள் நாசம் அடை விதத்தை எல்லாம் சொன்னார் ஆகவே படைகள் சொன்ன பாருங்க அடுத்தது இந்த படைகளுக்கு தயாரம் தேர் போயிடுச்சேன்னா உடனே தேர் முன்னிறுத்துவாங்க உள்ளு போச்சா உடனே உள்ளு நிறுத்துவாங்க யானை போச்சா உடனே யானைக்கு நிறுத்துவாங்க அப்படி இப்போ படம் இருந்துகிட்டே இருக்கும் அது இப்போ உண்டு இப்போ கலான் அது எப்போ உண்டுமான என்ன பண்ணு விமான இல்ல போயிரும் சேவப்படைன்னு போயிரு துணைப்படை அது அதா இருக்கவாது என்பது கருத்து இந்த உலகம் செய்து கடல் எண்டி செய்லமலை வந்து வீழும் அன்றும் ஒன்று அதை விழர் வந்தபடி கண்டிருந்து மகிழ்வரே அவர் அருகை உலகு அழியும்படியாய் கடலும் திக்குகளும் கலங்கும்படி எட்டு குலாசல பர்வதங்கள் மேல் வந்து வீழும்போதும் கலங்காமல் வினைவழி வருமென்றிருப்பற எனல் சியாமப்படை என்னா அத்தியான் துக்கம் அது பௌத்த துக்கம் அது தெய்வீ துக்கம் சொல்லக்கூடிய முத்தாபம் இருக்கு முத்தாபத்தை பொறுத்துக்கொள்வது அந்த மூன்று துக்கங்களை கர்மானுசாரமாக வந்தது என்று திருப்பி அடையணும் அதுதான் எப்போ அது தெய்வீகத்தை சொல்ற அது தெய்வீகம் துக்கம் எப்படி வருது நமக்கு ஞாபகம் இருக்க வாக்குபத்துக்கள் இதெல்லாம் தெய்வீகம் தான் நம்ம செயல் இல்லை நடக்குதுன்னு சொல்றாங்க அத்தியான் புக்கம் பரிச்சா பிரார்த்தம் அது பௌதிகம் அனிச்சா பிரார்த்தம் அது தெய்வீகம் அதாவது தெய்வீக துக்கத்தை பற்றி தான் இதை சொல்றது அதுக்கு வந்தாங்க அவங்க சரி ஏத்துக்குவாங்க அதான் சொல்றது இப்போ இதுதான் இந்த படைகளுக்கு எல்லாம் துணையா இருக்காது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மன சஞ்சனம் அடையுது சஞ்சலம் போது இந்த விவேக வைராக சமச்சாரம் சம்பந்தி எல்லாம் இருந்து மிகவும் இல்லாமல் போச்சு இது இருந்தாலும் அது பலப்படம் இதுல பலப்படாது இதன்போருள் இந்த உலகு அந்தரம் செய்து இப்பூலோகத்தை அழியும்படி செய்து கடல் என்று செய்ய குளமலைகளும் எட்டு திக்குகளும் கூபட்டுகளும் கலங்கும்படியாக எட்டு குலகிரிகளும் வந்து விழும் அன்று தன்மேல் வந்து விழுந்த காலத்திலும் ஒன்றும் அசைவு இழர் ஒருவித கலக்கத்தையும் அடையமாட்டார்கள் வந்தபடி கண்டு இருந்து மகிழ்வார் வினைப்பிரகாரம் வந்தது என்று உணர்ந்து அனுபவித்து சந்தோஷமா இருப்பார் ஏதோ ஆனா கோவம் வருது அப்புறம் இந்த மழை வந்து விடும்போது சும்மா இருப்பாங்களா என்ன பாடுபடுவாங்க பெரிய துக்கம் இல்லை ஆனாலும் அவர் பேசாமதான் இருப்பாங்களாம் என்ன மனபரிவாகனம் தெய்வீக துக்கத்தை பொறுத்துக்கொள்ள கூடிய சைப்பு தென்ம அந்தாட்சியம் சாதனை சைட்டி வந்தாதான் முடியும் கர்மானதுக்கு முயற்சி பிரார்த்து சொல்லப்பட்டிருக்கு ஜீவ முயற்சி சொல்றது பிரார்த்தம் என்ன பழைய முயற்சின்னு வச்சுக்கணும் முடிஞ்சனும் முயற்சி பிரார்த்தமா வந்திருக்கு இப்ப முயற்சி இன்னும் பிரார்த்தமா வரப்போகுது ஆகவே முயற்சி என்பது இந்து ஜென்மத்துக்கு மட்டும்தான் சில பேர் கொள்கை வச்சுருக்காங்க சில பேர் பிராரதத்தை முக்கியத்துக்கு முயற்சி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதுவும் சரி இல்லை ரெண்டும் நடந்துருக்கு ரெண்டு ரெண்டு கால் மாறி கால ஒவ்வொரு கால் ஒண்ணி ஒன்னொரு காலம் எடுத்து வைக்கிற மாதிரி பிராரதம் அனுசாரமா முயற்சி முயற்சி அனுசாரம் பிராரதம் ரெண்டும் ரெண்டு பாதைகளாக வச்சுக்கணும் ரெண்டு காலாக வச்சு பாத்திரை பண்ணதுன்னு வச்சுக்கணும் ஆகவே பிரார்த்த திருப்பி அடைய வேண்டிய என்ன பண்றது போய் ஒரு செல்லுமாடுபட சந்தன குங்குமங்கள் புழு வகையில் தன்பளி தம் சொரிந்து மகிழ்விழல் நொந்தனா கொண்ட அறிந்து நுகரன நொந்திலார் முந்தை என்று நகுவரே அஞ்சு பழனி மூலமும் நிதிதானந்த விளக்க உரையும் இதில் பத்தொன்பதா தேரத்தில் ஞான விதம் படைச்சிருக்கு இந்த படைகள் எல்லாம் சதுவித படைகள் சென்ற பிறகு அவர் கேம படைகள் சொல்லக்கூடிய துணைப்படைகளை பற்றி சொல்லும்போது அத்தியான்மிகம் அது பௌதிகம் அதி தெய்வம் சொல்லக்கூடிய முத்தாபங்களையும் பொருள்படுத்தாத குணவிசேஷம் உடையவர்கள் எல்லார்த்தும் அப்படிப்பட்ட ஒரு பரிபாகம் மனது காரணம் அதை சொல்லிட்டு வருவார் முன் பாட்டில் அது தெய்வீகத்தை பற்றி ஒரு பாட்டு இப்போ அது பௌதிகத்தில் பாட்டு சொல்றார் அவதாரி சந்தன முதலிய வாசனை திரவியங்களால் தனக்கு அபிஷேகம் செய்ததால் சந்தோஷப்படாமலும் ஆயுதங்களால் அறுத்து அனுபவி என்றால் நோவாமலும் வினைப்பயன் என்று மகிழ்வருகின்றனர் இதன்பொருள் சந்தன குங்குமங்கள் புழு அகில் தன்படிதம் சொரிந்தும் மகிழ்வினர் சந்தனம் குங்குமம் புணுகு அகில் சாந்து குறிந்த கற்பூரம் எல்லாவற்றையும் தன்மேல் அபிஷேகம் செய்தாலும் மகிழார்கள் ஆயுதங்களால் அறுத்து அணுவாய் என்று வருத்தினாலும் நொந்திலார் நொந்தி என்று நகுவர் வருந்தாமல் பூர்வத்தில் செய்த வினைப்பயன் என சந்தோஷமாய் அனுபவிப்பார்கள் இந்த ஒரு சமபாவனைகள் இருக்கின்றன அது பௌதீக துக்கத்தில் இந்த பாட்டு பாட்டு இருக்கு இப்படி ஒரு பாவனை இருந்தால்தான் அந்த காமாஜி படைச்சிருக்கு ஜெயிக்க முடியும் என்று சொல்றாங்க ஆகவே ஒரு கைப்புத்தன்மை பொறுமை சாபாவனை இதெல்லாம் வெளிப்படுகின்றன சொல்ற நீ இறந்து வருந்தி ஒருவன் மற்றொருவன் சந்தன மாதிரியா பூசி இனமலர் மாலை புனையினும் ஒருவன் இழுத்துவை தடி துதை துழலில் பிணை மலமாதியா பூசினோ மன்னோன் பிரியமற்பியமொன்றின்றி வினைவழி முனைவன் ஐந்தொழில் புரியும் விதத்தையே நோக்கி உள்மகும் சரி அடையெடுத்து அடித்து திட்டினாலும் என்ன நினைக்கிறான் முனைவன் வினை வழி ஐந்தொழில் கூறியும் விதத்தையே நோக்கி உள்மகிடும் இவ்வளவு பிரார்த்தம் இருக்கு பஞ்ச கிரிக்கத்துல இவ்வளவு காரியம் நடக்கிறது எவ்வளவு சந்தோஷப்படுவான எதமானத்துக்கும் அடையதில்லை என்று தீபத்தில் அதை அபியாச காலத்தில் செய்யணும் சொல்லியிருக்கார் அப்படி போல இங்கேயும் இந்த காமாதியில ஜெயிக்கணும்னா இந்த பவனம் இருந்தா தான் ஜெயிக்கலாம் அப்படின்னா முடியாது என்று இந்த பானில் சொல்லுவாங்க என்று அமைந்த கடனரை வந்தன வென்ற இடும்பை வர மயில் வந்திரேகாரியை வருத்தமுற்றோர் வந்து கோபித்து துன்புறுத்தினாலும் உமது சுற்றமென வந்து உபசரித்தாலும் துன்பம் இன்பம் தரும் இருவரிடத்திலும் வாட்டம் மகிழ்வு இன்றி சவமாய் அனுபவிப்பாரினர் இது அதிபகுதி ஊக்கத்தில் இரண்டாவது பாட்டு இதன்பொருள் நுந்தனர் கன்றி வந்து நலிபவர் நொந்தனர் என்றும் துன்புற்றோர் கோபித்து வந்து துன்பம் செய்பவர்களும் பந்துக்கள் என கூறி உபசரிக்கின்றவர்களுமாக அமைந்த கடன இருக்கின்ற முறையை விழுத்து வந்தன என்று கருமத்தால் வந்தது என்று எண்ணி இடும்பை மகிழ்ந்து வர அங்கு வந்தனர் இரண்டும் உடையர் துன்ப விபங்கள் வந்த இடத்தில் வந்து அனுபவிக்கும் போது இருவிதத்தையும் சம அனுபவிப்பார் சமபாவனை இருந்தால் தான் காமாய் படைத்தர்களும் ஜெயிக்க முடியும் இது அந்த படைகளுக்கு பின்னணியாக இருக்கிற பாவனைகள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க துக்கம்தான் வருது சவானை செய்யக்கூடிய அளவுக்கு மனப்பரிவாகம் அபியாசனுடைய படித்ததுனால மட்டும் வந்துருது இல்லை படிக்கிறது எவ்வளோ காட்டுறதோடு சரி அபியாசம் பண்ணித்தான் செய்யணும் அந்த அபியாசம் வாய்ப்பு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சமபாவனை பண்ணி பண்ணி பழகினா வரும் இல்லைன்னா வராது அந்த வாய்ப்பு நிறும்போது அதை பழகிறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி தவறினும் போகலாம் போனாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்போது பழகுவோம் என்று ஒரு பாவனை இருக்கணும் அப்படி பழகும்போது நாளளவில் அது மனதுக்கு ஆதரவு கொடுக்கும் தேவையான வளர்ச்சி அடையும் இதெல்லாம் ஒன்றா விளாண்டு வந்துடுதில்லை பல காலம் பழகி வரக்கூடியது இது ஒரு அபியாசமாக பவனை பண்ணால் செய்ய முடியும் இது முடியாது அப்படி செய்ய மனமானது சமநிலைக்கு சாந்தி கிடைக்கும் இது முக்கியமானது ஆனால் சந்தோஷம் உண்டு சமபான வரும்போது சச்சியானந்தன் பானமாகும் அது சூழ்நிலைக்கும் அவருடைய லாபம் உண்டு என்பது இந்த ஆதி பௌத்திக் தேதியெல்லாம் இனி அச்சானந்தை படுத்தப்படுவோம் செயலினை அட்டிருக்கும் முனிவர்கள் செறிவினையை கெடுக்கும் வகையனின் முயல் வினையை கெடுப்பார் அறிவேனின் முன் வினையை பூசி பரடையவே ிகை செயலற்றிருக்கும் தத்துவ ஞானிகள் சுரூபத்தை அறியாமல் மறைக்கும் ஆவரணத்தோடு சங்கீத கர்மத்தை ஞானத்தால் அழித்து அவர்த்தாவென்னும் புத்தியால் ஆகாமிய கர்மத்தையும் பற்றாமலும் உடலில் உண்டாம் சுகதுக்கான பவத்தால் பிராரத்த கர்மத்தை ஒழிப்பர் எனல் இது அத்தியான துக்கத்தை போக்குறதுக்காக வழி சொல்வர் செயலினை அற்றியிருக்கும் முனிவர்கள் ஞான பயனாகிய செய்யத்தக்கதை எல்லாம் செய்து முடித்திருக்கின்ற தவத்தராய தத்துவானிகள் செறிவினையை கெடுக்கும் வகையினின் நெருங்கியிருக்கும் சஞ்ச கர்மத்தை அவரோற்ற ஞானத்தால் அளித்த முறையால் அறிவினின் முயல் வினையை கடுப்பவர் அகர்த்த அபோக்தா ஞானத்தால் அகங்கார கிரந்தி அற்றதால் ஆகாமிய கர்மத்தை அழிப்பவர் முன் வினையை அடையவே பூசிப்பவர் போட்டுக்கணும் பிரார்த்த கர்மத்தை உடம்பிற்கு வரின் முற்றிலும் அனுபவித்து அழைப்பார் பிரார்த்த கர்மம் செலுத்தப்பட்டு வரும் அத்தியான்மிகன் பெயர் அதை அனுபவிச்சு தேக்கலாம் என்று சொல்வார்கள் அது திடஞானிகளுக்கு சரீரத்தில் வரக்கூடியதோ ஒரு பெருசாக நினைக்கிறது இல்லை சாமானிய மக்கள் தான் பெருசாக சரீரம் வேறு தான் வேறுங்கிறது திடம் அது அவர் தோற்றுவதில்லை வன்னியர்களுக்கு வந்த காய்ச்சலோ மற்ற உடம்பட்டிய துன்பங்களை பகுதியில் உள்ளவர்களுக்கு வந்ததாக நினைக்க மாட்டார்கள் கொஞ்சம் அய்மானத்தினால இறக்கப்படுவார்கள் அவ்வளவுதான் அப்படி போல சரீரத்துக்கு வந்ததை நம்ம பகுதியிலிருந்து பார்க்கிறோம் சாட்சியா இருக்கிறோம் துன்பங்கள் கடுமையா இருக்கிறது என்று குணங்களை இங்கே பழகளுக்கு ஜடமா இருக்கும் அபியாசங்களுக்கு அதிரமா இருக்கும் அஞ்ஞானிகள் சுத்தமாக இருக்காது அதனால் அபியாச காலமானதுனாலே இது பழகணும் அதுதான் சொல்ற இந்த பஞ்சினை உழித்தி போல் பல ஜென்மை வீத வித்தான் சஞ்சீதம் எல்லா ஞானம் தழல் சுட்டு எண்ணிகிறாக்கும் கிஞ்சி தாகாமியம்தான் கிட்டான் விட்டு போகும் விஜயின பிரார்த்தியத்தின் வினை அனுபவித்துக்கிறோம் என்று ஞானிகள் அச்சகம் சொல்லப்பட்டுள்ள அவருக்கு திட அனுபவம் இது அபியாசம் இந்த இந்த குணங்களை பெற்றுக்கொண்டிருக்கணும் அபியாஸ் பண்ணணும் அப்படிங்குறது அத்தியானு கட்சி பெற்று ஞான வீரமை எண்ணலாகும் அளவெங்கனே கண்ணில் வேறுபடவின்மையால் ஒருவர் காணுமாறிய காணுமே அளவற்ற ஞான வீரரை எண்ணி பார்ப்பது எவ்விதம் உன்னல் முதலியவர்களால் பேதமின்மையால் யாரும் அறியாத அறிவது அறிதி எனல் என்பொருள் எண்ணில்லாத இயல் ஞான வீரர்களை எண்ணி அளவிட முடியாத சொருகானமாகிய சௌரியமுடையவர்களை எண்ணல் ஆகும் அளவு எங்கனே கணக்கிட்டு அறிந்து எல்லை சொல்லுவது எவ்விதமாகும் ஏனெனில் கண்ணில் வேறுபட வெண்மையால் பார்ப்பவருக்கு உண்ணல் உரங்கள் ஆதிகளில் மாறுபாடு காணப்படாமையால் ஒருவர் காணும் ஆறு அறிய காணும் யாருக்கும் அறிந்து கொள்ளும் தன்மை அறிதற்கறியது என்பதறியுங்கள் இந்த பாடலில் எண்ணிக்கை இல்லாமல் ஏராளமாக இருக்கிறதுனால இது கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல கண்ணு கெட்டாத தூரம் ஒன்று அதுபோல் இங்கே கண்ணுக்கு விளங்காத அளவுக்கு இருக்குது ரெண்டு அர்த்தம் இதில் தோளத்தில் நிறையா வீரர்கள் இருந்தாலும் டேய்யாப்பா கண்ணு கெட்டாதூரவருக்கு இருக்கு என்று கண்ணு கட்டலேன்னு ஒரு பேச்சு இந்த வீரர்கள் இருக்காங்கள்ல இவர்கள் மனதில் இருக்கிறதுனால கண்ணு கட்டல ஆக கண்ணுக்கு எட்டாவது நிலையில் இருக்கிறது என்பதை இடையிலே இவ்வளோ வீரர்கள் சொல்கிறீங்களே இது உள்ளையா வெளியில்லையா என்ற சந்தேகம் படிப்பவர்கள் வரும் அல்லவா என்பதற்காக விளக்கம் சொல்கிறார் இதை வேதான் பாட்டு வரும் சுரோத்தியர் விராத்தியர் என்று ரெண்டு பேரும் இருக்காங்க அதாவது பிராமணர்களில் வேதம் படித்தவர்கள் சுரோத்திரன் பேர் படித்த படிக்காத விராத்தியன் பேர் ரெண்டு பேருக்கும் வந்தி பாவாடைகளில் சமமாக இருப்பார்கள் ஆனால் வேதம் படிக்கிற காலம் வரும்போது அது யஜ்யாதி ஸ்தலத்தில் உட்காந்து படிக்கும்போது ஆம்சமாக தான் இருப்போம் எனக்கு தெரியாது அப்போ அது மனதுக்குள்ளே இருக்கிற தன்மையானது எப்போ வெளிப்படுது அந்தந்த நேரங்கள் வந்தால் வெளிப்படும் வேறு வெளிப்படாது அப்படி வெளிப்படாத காரணத்தினாலே அப்படி இல்லைன்னு அர்த்தம் பண்ண ஆகவே அதை பற்றி சுருவத்தை விராத்தியர் என்பதை மூலமாக குணங்களும் அஞ்ஞான குணங்களும் வெளிப்படும் போதே தெரிஞ்சுனா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியாது என்று அங்கே சொல்றார் அதே கைலத்திலையும் சொல்றார் பிரம்மஞானிகளும் கர்ம பேதையர் போதே வாழ்ந்தால் திறமரு மஞ்ஞானம் போய் ஜெனியாதவடியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாதுமட்டினாலும் விரவினாதோடும் கூடும் விதமிருமாவது ஞானிகளுக்கு வாங்காத என்னையா வித்தியாசம்னு சொன்னால் ஆகாலத்தில் மற்ற நான்கு போது அங்கே எப்படி பற்றாமல் இருக்கோ அப்படி போல் இவருடைய உள்ளத்தில் ராகத் தேசங்கள் பற்றுவதில்லை அது அந்த ராகத் தேசங்கள் காமக்கூறுவதால் இவர் உள்ளத்தில் இல்லை அது எப்படி தெரியும் வெளிப்படும்போது தெரியும் செயல்படும் போது அதுவரைக்கும் தெரியாது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க என்பதை அந்த பாட்டில் சொல்லலாம் அதே போல் இவ்வளோ லௌகதி திட்டம்னு சொல்லுவோம் சொன்னால் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவள் ஒருத்தர் வந்து சைக்கிளில் போய் வாங்கி ரெண்டு பேரும் அனுப்பும்போது எனக்கு சைக்கிள் ஓட்டு தெரியாதம்மா ஒருத்தர் ஓட்டி கொண்டு ஓட்டு போய் கொண்டு வர்றான் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்போ ஓட்டும் போது தான் அவனுக்கு தெரியுதுன்னு தெரியுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அது கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு பேர்களும் சமந்தான் மற்ற சமயத்தில் அப்படி போல் அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் வெளித்தோட்டத்தில் உரிமையாக இருந்தாலும் செயல்பாட்டில் வேறுபாடு தெரியும் என்பதை இடையிலே அறிமுகப்படுத்தி இதோட சாமம்படியை முடித்துக் கொள்கிறார் அடுத்தது நிரூபணம் பெற்று போனார் கீழில்லாதபடி கீழு மேலும் அதில் மேலில்லாதபடி கடுமையே சூழில்லாதபடி சூழு தானே நிலை சொல்லலாகுமளவல்லவேதாரியை கீழும் மேலும் மற்றும் எங்கனும் நிறைந்திருக்கும் நம்படை அவ்வளவு எழுது என கீழும் மேலும் எங்கே நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் முன்னா முன்பான வெளியிலே தெரியாதுன்னு ஒரு கீழும் மேலும் எங்கே நிறையிருக்கு அப்படின்னா அப்படி இருக்கு சூரபத்மன் சண்டை போடும்போது இலங்கையில் பா முருகர்கிட்ட சண்டை போட்டிருக்கானா நூற்றி ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அல்லவா எல்லா படைகளெலாம் வந்துக்கிட்டு இருக்கான் அது எப்படி இருக்கான் ஆகாயத்தில் வருஷம் நிற்குது அப்படியே படை அழி அழி இறங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கந்த பிரச்சனை சொல்லுறாங்க அப்படி போல் இங்கே படைகள் இந்த குணங்களாக படைகள் ஏராளமாக இருக்குது பின்னண்கள் நிறைய இருக்குது ஏன்னு அர்த்தம் மனப்பரிபாகம் நல்லாபடியாக இருக்குன்னு அர்த்தம் அத்வீத ஞானத்திற்கு மனமானது செம்ம அடையணும் உள் இல்லை இருக்கின்ற தீய குணங்களை போக்குவதற்கு அது குணங்களை பாகுபாடு தெரிந்து கொண்டு அது நேரடியாக எண்ணங்கள் நேர் உருவாதியான எண்ணங்களை வறுத்து கொள்ள வேண்டும் அப்படி அவ்வளோக்கெவளவு வளர்த்துறோமோ அதான் வெற்றி கிடைக்கும்படியும் இல்லைன்னு கிடைக்காது அதனால்தான் அளவில்லாத கூட்டம் தேனை கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறார் அது அளவு கிடையாது அவ்வளோ அளவு வேணும் ஏன்னா எதிர்படை பலமாக இருக்குது அதற்கு மிஞ்சின படையாக இருந்தால் ஜெயிக்கலாம் எல்லா யுத்தங்கள் எல்லாம் மிஞ்சுது ஏதாவது ஜெயிக்கும் எல்லாம் ஜெயிக்க முடியும் அது அப்படி ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தம் இருந்தால் தான் அதுவும் ஜெயிக்கும் படை மிஞ்சி இருக்கலாம் துரியோதான் பதினோரு லக்ம சேர்தான் இருந்தது ஜெயிக்க முடியலாம் அவருடைய தளபதிகளெலாம் சாமான்யம் இல்லை அதனால் ஜெயிக்க முடியல பிரார்த்தம் இல்லை அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது அது போல பிரார்த்தமும் வேணும் படையும் வேணும் ரெண்டும் இருந்தால் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் பிரிதிகூலமாக இருக்கும் அதுபோல் இங்கே குருநாதர் ஆகிய ஸ்வரூபானந்தருடைய அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால இந்த படைபலம் வெற்றிபடும் என்பது கருத்து அது கீழ் இல்லாதபடி கீழும் மேலும் அதன் மேல் இல்லாதபடி கடுமையே கீழுக்கெல்லாம் கீழும் இருப்பதும் மேலுக்கெல்லாம் மேலாய் நிறைந்திருந்தும் அதற்கு நேரிடம் இல்லாமல் நெருந்தியும் சூழ் இல்லாதபடி சூழு தானே நிலை சொல்லல் ஆகும் அளவு அல்லவே சூழ்வதற்கிடமின்றி சூழ்ந்திருக்கின்ற படைகளின் நிலையினை சொல்லும் அளவு இல்லாதனவாம் இந்த படைகளை அளவில் சொல்ல முடியாது அவ்வளவு படைகள் இருக்கின்றன என்று கூறி அடுத்த பாட்டிலிருந்து என்ன விளக்கிறார் குறைந்த பெரும் படை நோக்கி நீரழிக்கும் பரிசமக்கெங்கு அறைந்துடுமென்ற அரிய நிருபகன் தேதாரை ஞான வினோதன் அதாவது அண்டாகார விருத்தி என்று சொல்லக்கூடிய ஞான வினோதன் தம் படைகளை பார்த்து காமாதிய படைகளை எப்படி வெல்வீர் என்ன நிருபகன் வழங்கி கூறுவன் என நிருபகன் ஆராய்பவன் அர்த்தம் ஆராய்ச்சி போனும் நிருபன் பெருள் அதான் பற்றி நமது நிருபரம் போடுறாங்கல்ல ஆராய்ந்து பார்த்து செய்து கொடுக்குறோம் அர்த்தம் அது போய் சொல்கிறார் இதன் பொருள் நிறைந்த பெரும் படை நோக்கி நீர் அழிக்கும் பரிசு எமக்கு இங்கு அரைந்துடும் என்று மிகுந்திருக்கின்ற பெரிய சேனைகளை பார்த்து ஞான வினோதன் அதாவது அகண்டாகார் விருத்தின்னு சொல்லக்கூடிய ஞான நீங்கள் காமாதி படைகளை நீங்கள் அளிக்கும் தன்மையை எனக்கு ஈவிடத்து உறையுங்கள் என்ன உங்களுடைய பிரபாவத்தை சொல்லுங்கள் என்று கேட்க அருள் செய்ய அறிய நிருபகன் திருவாய் மலரவும் அரியவனான ஆராய்வோன் நிருபகன் வாழ்த்தி வணங்கி நீங்கள் அடுத்த பாட ார்ாரோவிட யாரிகை அறிவுட யார் விவேகமமின்றிவருக்கு அல்லவோ பெண்கள் என்றவுடன் சுகம் என்ற மயக்கம் உண்டாம் குறும்பி பெரும்பி என்ற ஆராயும் அறிஞர்களுக்கு அருவறுப்புண்டாம் இது முதல் எட்டு பாடல்கள் ார் இதன் பொருள் தேராதார் அல்லாரோ செயிழை செயிழையார் என திகைப்பர் பகுத்தறிவு அற்றவர்கள் அல்லவா பெண்கள் என்றவுடன் இயங்குவார்கள் ஆராயும் அறிவு உடையவர்க்கு அருவறுப்பு அல்லவோ தீர விசாரித்து அறிந்த தத்துவ ஞானிகளுக்கு வெறுத்து தள்ளத்தக்கதல்லவோ என்று இனிமேலே பெண் மயக்கத்தை பற்றி போக்குறதுக்காக உபாயம் சொல்லிட்டு வரலாயி மாசற்றார் கோலாகலங்களையும் ஒன்றாக கொள்ளுவர் ஏதாரியை மங்கையர்களால் உண்டாம் சுகபோகங்களை மதியற்றார் விரும்புவார் என்று மதிவான்கள் ஒரு பொருளாக மதிப்பார்கள் மதிப்பார்களா என மால் ஆய அவர் அன்றி மயக்கமுற்றிருக்கின்ற அம்மனிதர்கள் அல்லாமல் மாசு அற்றார் குற்றமற்ற பெரியவர்கள் மான் இடையார் அழகிய ஆபரணமுடைய பெண்கள் கோலாகலங்களையும் பெண்களிடத்தில் உண்டாகின்ற சுகபோகங்களையும் ஒன்றாக கொள்வரோ ஒரு பொருள் அணைப்பார்களா நினைக்க மாட்டார் அர்த்தம் நரம் வெலும்பு மூளை தசை நவைதரு தோளால் பொதிந்த குறம்பையினை கற்றோரும் கொண்டாடல் என்கொண்டோ அவதாருகை தோல் முதலிய ஆறு தத்துவங்களால் அமைந்த பெண்கள் உடம்பை பெரும் புலவர்களும் புகழ்வதும் எதனால் என்பது அறிவோமினல் என் பொருள் நரம்பு எலும்பு மூளை தசை நவைதரு தோளால் பொதிந்த நாடிகளாலும் எண்புகளாலும் மூளை மாம்சங்களாலும் குற்றம் தரும் தோளால் அமைந்திருக்கின்ற குரம்பையினை கற்றோரும் கொண்டாடல் எண் கொண்டோ பெண்களுடைய தேகத்தை பண்டிதர்களும் பொழுது பேசிக்கொண்டிருப்பது இதனால் என்பதறிவோம் அப்படின்னா பிரார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு இந்த பிரார்த்தமானது நீங்கள் வரைக்கும் மயக்கம் போகாது தசையராத முகத்தை வந்த சந்திர மண்டலம் என்பரியேச்குழல் மங்குல் என்று மதிப்பறே அவதாரிகை மாமிச முகத்தை மதி எனவும் கூந்தலை கொண்டல் எனவும் கூறுவர் என முகத்தை புலாலை நீங்காது இருக்கின்ற முகத்தினை வந்து எழு சந்திரமண்டலம் என்பர் புறப்பட்டு வாரானின்ற பூர்ணச்சந்திரன் என்று புகழானிருப்பர் வசை அறாத மயிர் என்னையும் குழல் மங்கை குழல் மங்குல் என்று மதிப்பர் இகழ்ச்சி நீங்காத தலை ரோமத்தையும் தூக்கி முடிந்த மேகமண்டலம் என்பதாய் எடுத்து இது புலவர்கள் இப்படிலாம் வண்ணிப்பார்கள் கற்கநாரி மணந்த குங்கும களபண்டலும் அளவிலாம் கண்டிருந்தும் சுகந்தம் என்று துதிப்பரே வாசனை மிகுந்த குங்குமம் முதலியவைகளையும் உடம்பில் அணிய அவைகளும் நாரும்படி செய்கின்ற இவ்வுடம்பை சுகந்தம் என்று உரைப்பறினல் இதன்பொருள் கர்க்கம் நாரி மணந்த குங்கும கலாபண்டலும் கடை சரக்குகளால் வாசனை உண்டாகி வீசுகின்ற குங்குமமும் களவை சார்ந்து முதலியவைகளால் உண்டா உண்டாகும் தைலமும் அளவு இலா துர்கல் கண்டு சுகந்தம் என்று விதிப்படிவு இலா துர்கந்தம் வீசுவதை சிறிது நேரத்தில் பார்த்திருந்தும் நல்ல வாசனை என்பதாக உடம்பை கொண்டவடான் இருப்பார் பீழையாகிய கண்களே சிலர் பிரணைகள் என்று பிதற்றுவர் தூளையாரையும் ஒன்றனர் சிலர் சொல்லுவார் அவர் புல்லாரே வேசியர்களை மதித்தவர்கள் கண்களை மான் முதலானவையை ஒப்பிட்டு கூறுவோர் அற்பர் என பீழை ஆகிய கண்களைச் சிலர் பிணைகள் என்று பிதற்றுவர் அழுக்கு மாறாத நேத்திரங்களைச் சிலர் மான்கள் என்பதாக மயக்க வார்த்தைகளை கூறுவர் சிலர் சொல்லுவர் சூழையாரையும் ஒன்று என அவர் புல்லாரே சில பேர்கள் வேசிமார்களையும் ஓர் பொருள் என்று கருதி பேசுவார்கள் அவர்கள் அற்புத்தன்மையவர்களே என்று இந்த மாட்டில் பெண்களுடைய சில சில உறுப்புகள் மிக கவர்ச்சியாக இருக்கிறது என்று மயங்கிறது ஒன்றுன்னு சொல்கிறார் பொதுவாக பெண் மயக்கம் இப்போ ஒரு உறுப்பு மயக்கம் சில பேர் கண்கள் நல்லா இருக்கிற கண்கள்லேயே அதிக மயக்கம் ஏற்படும் உடல் அமைப்பு கை காலு மூக்கு இப்படிப்பட்ட முக அமைப்பு சில உறுப்புகள் கவர்ச்சியில் உண்டு சொல்கிறார் அது ராமானுஜர் சரித்திரத்தில் ஒருங்காவில் ஒரு பயன்மான் இருந்தார் அந்த பயிருமான் மற்ற சின்ன பயிர்மான் இருந்தால் வரி வாங்கிறது இல்லைன்னா உதை ஒரு பங்கு கொடுத்துடணும் அப்படிப்பட்ட சாமந்தோடையவர் ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு தாசி இருந்தால் அவங்களை மோகம் அதையும் ஒரு கண்ணுனாலதான் ரொம்ப ஆசை கண் அழகு கண்ணையே பார்த்துட்டு இருப்போம் மான் கண்மாக இருக்கான் அந்த தேர் ஓட்டில் அழகு பெருமாளுக்கு அது சமயத்தில் அவள் பார்க்க வர்ற வெயிலானதுனால இந்த உறங்காவில்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விசிறு போட்டு அவர் தான் அந்த தாசிக்கு தேர் யாரும் பார்க்கல இவங்கள ரெண்டு பேரையும் பார்க்குறாங்களாம் அப்படி பார்க்கும்போது ராமானுஜர் பார்த்தாராம் இது எதிராக ஒம்பா இருக்கு இவனும் இவனும் இந்த இவ்வளவு மயக்கம் வச்சுருக்கான் இவன் மயக்கத்தை வீட்டில் வச்சுக்கிறது தானே இவன் திருவிழா காலத்தில் வந்து அவ்வளோ விசிறி போட்டு வரான் எல்லாரும் அவரையாக பார்க்குறான் பகவான் பார்க்கலையேன்னு கவலை வருது அப்புறம் பார்த்தாரு சரி முடிக்கிட்டே பார்க்கலாம் முடிஞ்ச பிறகு எப்போ எங்கள் வான்னு கூப்பிட்டேன் இனி திருவிழா காலத்தில் உனக்கு பொண்டாட்டு மேலே பிரியமாக இருந்தால் வீட்டில் விசிறி போட்டுக்கோ எங்கள் ரோடில் எதிரி போடுறிய மாணவர் தனமாக இருக்குது மக்கள் எல்லாம் உன்னையாக பார்க்குறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னானா அவள் கண்ணுலேயே எனக்கு அவளை மயக்கண்ண கண்ணு இருக்கு அவன் வேற அதுதான் முக்கியம் எனக்கு கண்ணு தான் அதிகம் அதுதான் எனக்கு ரொம்ப பிரியம் கொடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதை விட கண்ணு அதிகமாக இருக்குது அதை பார்த்து என்ன விட்டுவோம் இல்லைவான்னார் அது நிச்சயமாக விட்டுன்னு சொன்னார் அது காட்டுங்கன்னார் என்ன பெருமாள் கிட்ட போய் சொன்னாரான் இந்த மாதிரி கண்ணில் மையம் கிடக்குறான் உங்களுக்கு அழிய கண்ணை காட்டு செந்தாமரை கண்ணை காட்டுங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தானா பெருமாள் கண்ணு அவனுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சதான் தெரிஞ்சவொன்று அவனுக்கு அந்த முகமெல்லாம் போயிடுச்சு அப்புறம் அவளை அவளை கவனிக்கிறது இல்லை அதிலிருந்து அவன் திரு மசிஷன் ஆயிட்டான் அப்போ அது வந்து என்ன பண்ணுறான் அவனுக்கு பெண் மயக்கமெல்லாம் போயிடுச்சு முன்னே சொன்னபடி கேட்டுருந்தான் இப்போ இவன் சொன்னபடி கேட்குற ஆரம்பித்தான் அப்படின்லாம் அந்த கதை போகுது அதனால சிஷியராக ஏற்றுக்கிட்டார் அவருடைய சிஷியராக இருக்கும்போது அவருடைய சிஷியத்தன்மையை மக்களுக்கு தெரியும்படியாக ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது ஏன்னா பிராமண சிசர் தான் அதிகம் இவ வேலை ஜாதிக்கான பிராமண சிஷியர்கள் ஒரு நாள் சொன்னாங்களாம் எங்களுக்கு ஒரு பட்டுமை இல்லை இந்த ஒருங்கா வெள்ளி பொண்டாய்ட்டு வீட்டிலே பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா சரி அனுப்பி பேசாமல் இருந்துட்டு உனே என்ன பண்ணார் வேட்டிலாம் காய போட்டுருந்தாங்க இவரே போய் யார் இல்லாத சமயம் போனால் கிழிச்சு போட்டு வந்தார் ஒரு ரெண்டு ரெண்டு மூணாக கிழிச்சு அப்புறம் வீட்டு வந்த பிறகு பார்த்தாங்க அவள் சண்டை ஏன் நீ என் வீட்டுக்கு கிழிச்சானே நானாக கழித்தேன் நீ தான் கழித்த என் வேட்டி என்ன சண்டை எல்லோரும் சண்டை போட்டு வந்தாங்கண்ண என்ன குழு மாதிரி இப்படி என் வீட்டு இவன் கழிச்சான்னு இல்லை இல்லை இவன் தான் என் வீட்டுக்கு கிழித்தான் வேறு ரெண்டு பேருக்கு சண்டை ஒரு சண்டையான பிறகு சரி நாளைக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் மறுநாள் ராத்திரி அன்றைக்கு ராத்திரி அந்த உருங்காவிரி பொண்டாண்டு இருக்காலே அவ தூங்குற சேமத்துக்கு நகையில் கட்டி வந்துடணும் அதுதான் முக்கியம் சொல்கிறீங்களான் செய்கிறீங்களா சரி செய்கிறான்னு ஒரு நாள் சொல்ல செய்ய வேண்டியதானே ரெண்டு பேர் போனாங்க போய் படுத்து கதவு திறந்து புதுசாக வரலன்னு எதையும் படுத்துக்கிட்டு இருந்தான் போது கண்ணை இருந்தா தூங்குற அனுப்பிச்சிக்கிட்டு நகையை கட்டினாங்க சரி அவ பார்த்தா இந்த பிரான்பிள்ள காசு இல்லை போடறதுக்கு நிறைய கழட்டாங்க நமக்கு நிறையா இருக்குது கூட்டு போட ஒரு பக்கம் தோடு கழட்டாங்க அப்புறம் அவள் இன்னொரு பக்கம் தோடு நான் கழகத்துக்கிரட்டு பண்ணான் கல் போட்டு போனேன் இங்கே முடிஞ்சிட்டா ஓடி முடிச்சாங்களா வந்து காலையில் சொன்னாங்க அங்கேயே சொ அப்பே சொன்னாங்க என்ன கல்வி வந்துச்சிங்களான் வந்தாச்சு பிறன் படுத்துட்டேன் பயந்து வந்துவிட்டோன்னு சரி போனால் போட்டோம் அந்த அவன் இன்னும் புதுசாக வரலையா வரல வந்து வந்தவன் பார்த்துட்டு வந்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒடிஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன பேசுறீங்களு கேட்டுட்டு வரணும் அப்படின் சரி அவன் வந்துட்டான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தான் வந்தவுடனே சொன்னான் இந்த மாதிரி தான் வந்து நகை கட்டினான் தோடு கட்டினாங்க ஒரு பக்கம் சாஞ்சி படுத்திருந்தேன் இன்னொருத்தோடும் கண்டிப்பாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சாஞ்சி பின் பக்கம் பா அவ ஒடிய போயிட்டாங்க அப்படின்னார் அப்போதான் சொன்னே இந்த நகை உணதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனதா இது பெருமானதல்லவா இது நீ என்ன ஜாலம் கொடுக்கலையா அவன் கட்டிக்கிட்டு போகிறான் நான் விதி படித்தேன்னு சொல்லலையே உனக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது இந்த நகையில் எல்லாம் சொத்து நீ என்ன கொடுக்கறது அப்படின்னு அதிகாரம் பண்ணானும் பண்ணிவிட்டு சரி போனது போட்டோம் இதுவுமே எனதுன்னு சொல்லப்படாது எதுவுமே எல்லாம் பெருமானுன்னு சொல்லணும் அப்படின்னு சரி வே பண்ண தூங்கி போ போயிட்டான் அப்புறம் இவங்களுக்கு சொன்னாங்களாம் அப்புறம் தான் சொன்னாரான் அவன் பார்வை அவன் கீழ் ஜாதிக்காரன் நீ மேல் ஜாதிக்காரங்க அப்படி அவன் எவ்வளோ பக்தி வச்சுருக்கான் பெருமாள் மேலே நகையும் இந்த வீடு நம்ம எல்லாமே ஆண்ட பெருமாள் கடுமையை பெருமாள் சொத்து நினச்சிக்கிட்டு இருக்கான் திடப்படுத்தி பொண்ணாட்டிக்கும் சொல்லி கொடுக்குறான் நீங்கள் என்னால் அந்த வேட்டியில் அய்வானம் போகவில்லையே கிழிஞ்சு போனால் தூக்கி போட்டு வேறு கட்டி போகலேன்னு தேனே கேட்டால் நான் கொடுக்குறேன் இங்கேன்னா ஒரு பணக்கார கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னான் அவனுக்கு சொத்து இருக்கு பொண்டாட்டி இருக்கு பிள்ளை இருக்கு எந்த அபிமானமும் இல்லை அவனுக்கு எல்லாம் பெருமானதும் நினைக்கிறான் வந்து சன்னியாசி ஆனவரை காவி கட்டிக்கிட்டு நீ வேட்டியில் அபிமானிச்சிருக்கீங்களே உங்களுக்கு இதில் பண்ணிட்டு இருக்கு பவன்மில்ல பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படி அவனை பற்றி மட்டமாக சொல்லுறீங்க என்ன இனிமே சொல்ல அப்படின்ட்டாங்களா அப்படி இந்த விரங்காவில் அங்குற பகவானுடைய அணுக்கிரகம் கண்ணு கா தரிசனம் கிடச்ச உடனே மனைவிய மோகெல்லாம் போயிட்டு சொன்னோம் ஆகவே எதுக்கு இந்த பாட்டில் சொல்கிறாங்கன்னா பெண்களுடைய ஒவ்வொரு உறுப்பில் ஒவ்வொரு கூட மயக்கம் இருக்கும் அப்படி அதுக்காக இந்த கண்ணை வச்சு பேசுகிறான அர்த்தம் மெய்மையே கொடி எனது கொடி படை மாதரார் என தமை துணி செய்த தைரிய சக்கரமே அஞ்சுதய பேரணி மூலமும் பத்தியாண்டு வரையும் பத்தொன்போதாவது ஞானநோதம் படைச்சிருக்கு இப்போது இந்த திருபகன் ஆராயுவன் பற்றி சொல்லிட்டு வர்றார் எட்டு பாடலில் திருபகனு கொண்டு அடுத்து பாட்டு போட முடியுது என் கொடி சத்தியம் காமன் மீன் அவன் பழைய பெண்களே எனது ஆயுதம் ஆராய்வால் உதயமான தைரிய சக்கரம் ஆராய்ச்சதுனால தைரியம் ஏற்படுகிறது அந்த தைரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் தான் என்னுடைய ஆயுதம் என்று இந்த பாட்டில் சொல்வார்கள் இதன் பொருள் எனது கொடி மெய்மையே வேல் கொடி மீன் என்னுடைய வெற்றி கொடி எனது சத்தியமே மதன் கொடி மச்சமாம் விழும்படையே மாதராதம்மையே காமன் விடக்கூடிய ஆயுதம் ஸ்ரீ கடலோசை சந்திரன் சென்றல் முதலீடுகள் எனது தைரிய சக்கரம் அவரை துணி செய்த எனது என் தைரியமாகிய சக்கரமே அதாவது ஆராய்ச்சியால் வந்த அந்த தைரியம் அந்த சக்கரமே மாதர் முதலிய சேனைகளை அறுத்தெறியும் ஆயுதமா ஆகவே அந்த எது காமன் அந்த மதனுடைய படைகள் எல்லாம் தைரியம் நாசம் செய்யக்கூடியது இப்படி ஆராய்ச்சி செய்த ஒரு தைரியம் உண்டாகிறது அந்த தைரியமாகி சக்கரத்தை கொண்டு நாசம் செய்வேன் பாவைமார் உடல் பைமறிப்பதோர் பார்வைய்பொடி பட்டரும் பூவைமார்பொடி யாகவே பொடி யாகி வேலு ஏற்போகுமே பெண்கள் திருப்பி பார்ப்பது போல் பகுத்தறிவோருக்கு போகவே மன்மதும் அழிவான் எனல் பாவைமார் உடல் பைமறிப்பதோர் பார்வையில் பொடிபட்டுவதும் பெண்களுடலில் உள்ள அழகும் அதனால் வரும் ஆசையும் வெற்றிலை பையை திருப்பிப் பார்ப்பது போல் ஒப்பற்ற விசாரத்தினால் தூளாய் நாசம் உற்றொடியும் பூவைமார்பொடி ஆகவே பெண்கள் ஆசை நாசமானவுடன் வேல் உயிர் பொடி ஆகி போகும் மண்மதனுடைய ஆவியும் அழிந்து போவதாம் இதோட அந்த நிருபகனுக்கு ஆற்றலை சொல்லிவிடுக்கப்பட்டது அடுத்ததிலிருந்து இந்த பொறுமை ஆரம்பம் இறைவன் முன்புற நிருபகன் தொழுது இவை விளம்பிய வெள்ளையில் பொறைவலம் செய்து தொழுது ரொம்ப பொடிபாலும் படி புகழு நிருபகன் உரைத்தபின் பொறுமையை கூறும் ஜனல் பொறுமை அதாவது மனமானது பிறர் தீங்கு செய்கிறதோ அல்லது இயழுவதோ இதெல்லாம் செய்யும்போது கோபம் வராமல் சொலுக்கிறது கேட்டுப்பாடு சொல்கிறார் இந்த பொறுமை குணம் சம்பாதிக்கிறது அது மிக கஷ்டம்தான் அதுபோல் சொல்கிறார் இதன் இறைவன் முன்புற ஞான விநோதன் சன்னிதானத்தில் இருந்து நிருபகன் தொழுது ஆராய்ந்து அறிந்தவன் வணங்கி நின்று இவை விளம்பிய இல்லையில் இந்த பிரகாரம் கூறியபோது பொறை வளம் செய்து தொழுது பொறுமையானது பிரதட்சனையை வந்து வாழ்த்தி வணங்கி உறும்படி உறும் பகை பொடிபடும்படி புகழுமே குரோதமாயிருக்கும் சத் சத்ருவை நாசம் செய்யும் விதத்தை கூறுவதாம் ஆக பொறுமையானது என்னுடைய விரோதிகளை எப்படி நான் இந்த அடுத்த பாட்டுக்கு மாசாயனாவுடைய வாய் திறந்தால் அவர்களுடன் பேசாமல் இருந்து விடும் மதுவன்றோ பெருந்தகை வாய் திறந்தால் மௌனமாக இருப்பதே நல்லவருக்கு சிறப்பு எனலாம் பொறுமைப்படுறதுனா கஷ்டம்தான் திருவள்ளூரும் பறவிடம் வச்சிருக்காரு அதெல்லாம் செயல்படுத்த சிரம் சிரமம்தான் அகழ்வாரை தாங்க நிலம் போல் தமிழ் இழுவார் பொறுத்தல் தலையானார் நிலம் எப்படி வெட்டி வெட்டி வெட்டினாலும் கூட அது பொறுத்துக்கிட்டு இருக்கோ அப்படி போல் தமிழ் இழுவர்கள்லாம் பொறுத்துக்கணும்னு சொல்கிறார் பொறுக்க முடியுது தானே சாமான்யமாக இருக்கு நான் ஒன்றும் கோவம் இது என்ன பண்ணுறதுக்கு கோபத்தை அது சொல்கிறார் இதன் பொருள் மாசாய நாவுடையார் குற்றமுற்ற வாக்குடையவர்கள் வாய்ந்திருந்தால் வார்த்தைகள் ஆடுவார்கள் ஆனால் அவர்களுடன் அப்படிப்பட்ட துஷ்டர்களுடன் பேசாமல் இருந்து விடும் மௌனமாக இருப்பதேயான அதுவன்றோ பெருந்தகைமை அப்படி இருப்பதல்லவா மேலோருக்கு அழகு என்று சொன்னார் ஆகவே இந்த பொறுமை குணத்தையும் பழகணும் வச்சிருக்காகும் அற கொடுமை செய்தாரை அறியாத செயலன்றோ செயலாதல் வயதாரை வாழ்த்தினர் போல் மதித்து தம்மை தூற்றியவரை வாழ்த்து செய்தவரை போலவே மதித்து அதை சேர்த்து என்றும் அறக்கொடு கொடுமை செய்தார வச்சுக்கணும் எப்போதும் மிக வன் செய்தவர்களையும் அழியாத செயல் அன்றோ பாதல் கொடிது செய்தார்கள் என்று நினையாத செய்க அல்லவா செயல் ஆகும் அப்படின்னா ஆகவே ஒரு பாட்டு விட்டு அந்த பாட்டுக்கு பாதியர்த்தம் இதில் இருக்கு பாதியம் சேர்த்துக்கணும் சரி பண்ணிங்க பொது பொதுவாய் நிறைந்த பரம்பொருளே போல் அதுவதுவாயிருந்து விடும் அதுவன்றோ அவிரோதம் எண்ணுவோர் எண்ணம்போல் இருக்கும் ஈசன் என அவரது அவரவர் மனம்போர் நடந்து கொள்வது அவிரோதமெனல் எல்லாருக்கும் ஒத்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணுங்கிறார் அப்படி செஞ்ச தகராறு வராது எப்படி ஈஸ்வரன் எங்கும் நிறைந்து அங்கங்கு அவர்களுக்கு ஏற்ற படிக்கு செயல்படுத்துகிறார் அப்படி போல நாமும் அப்படி இருக்கணும் என்றார் அது பாட்டில் வர்றதில்லை மதிப்பருதி இருநீர்கள் வானவன் ஏமான் வடிவாய் அல்ல அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவாய் அகத்தில் வைப்போம் சொல்லாற்றம் அதிவரகாய் துவைது தூயது தீயது என்னும் ஆக்கள் எல்லாருக்கும் அது இறை இருக்கும்படியே ஆயிருக்க எல்லாருக்கும் அது அதுவாக இருக்குது இறை சிறப்பாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு படித்தமாக தன்னுடைய சாட்சித்தன்மை காட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படி போல நாமும் இருந்து பழகணும் இதற்கு இப்படி அறிவு செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு அதனால் இப்படி இருக்கிற அவிரோதம் விரோதம் வராது எனது ஒத்துப்போரசவான் அர்த்தம் எங்கேயும் ஒத்துப்போரசுவாக இருக்குமே ஆனால் விரோதம் இருக்காது என்பதே கருத்து இதுவோ அதுவாய் யாரார் எப்படி எப்படி நினைப்பறோ அவரவர்கப்படி இருக்கும் நிறைந்த பரம்பொருள் போல் பரிபூர்ணமாக இருக்கின்ற பரபிரம வசுவை போன்று யாவர்க்கும் அது அதுவாய் இருந்துவிடும் அது ஒன்றோ அவிரோதம் அவரவர்கள் எண்ணம் போல் இருந்து விழுவது அல்லவோ என்பதாகும் ஆகவே துறை சுற்றி வளர்த்துக்கொள்ள வேண்டும் இகழாவதேது புகழேது தெரியில் இவையாவும் ஆவதுரையே அகழ்வார்கள் யாவர் அருள்வார்கள் யாவர் அனுபோகமாகும் அவையே அவதார்கை புகழ் இகழ் இரண்டும் வாக்குமாத்திரமே இன்பதுன்ப நிமித்தம் நமது கர்மபலமே எனல் அதன் பொருள் இகழ்ச்சி என்பது எங்கிருந்து எங்கிருக்கின்றது புகழியாவது தேரில் புகழ் என்பது எங்கிருக்கின்றது ஆராயும்போது இவை யாவையும் ஆவது வரை எல்லாம் உண்டா உடைய உண்டாவது சொல் மாத்திரமே அகழ்வார்கள் யாவர் துன்புறுத்துவோர் யாவர்கள் அருள்வார்கள் யாவர் துணை புரிவர்கள் யாவர்கள் அனுபவம் ஆகும் அவையே கர்மாசத்தால் அனுபவிக்கும்படி வந்தவைகளாகும் இப்படி ஒரு பாவனை வளர்த்துக்கணும் புகழ் இகழ் ரெண்டுமே சத்தமாத்திரம்தான் என்று ஒரு பாவனை இருக்கணும் புகழ்றாங்கன்னு சொன்னால் அதுவும் வாக்குமா வாக்கினுடைய ஒளி தான் இகழது வாக்கின் ஒளி தான் இப்படி ரெண்டு சபானை இருக்கணும் அதோட புகழும் இகழும் கர்மத்துக்கீடாக வருது அப்படியே அவருடைய விருப்பத்துக்கீடாக நம்முடைய பாவகரம் இருந்தால் இகழுவார்கள் புள்ளிகள் இருந்தால் போடுவார்கள் அப்போ நம்முடைய பாவ புண்ணியம்தான் அங்கே அவர்களை தூண்டிவிடுதவுடைய அவர்களாக செயல்படவில்லை என்று நினைக்கும்போது சும்மா பொறுமை ஏற்படும் அது உண்மையை மது தான் அவரவர்கள் வினை தான் பலம் கொடுக்குறவுடைய அடுத்தவர்கள் வினை நம்ம பலம் கொடுக்கறதில்லை இப்போ அவர்கள் தூக்குவது போற்றுவதற்கு நம் போட்டு நம்முடைய பாவகரமும் அவர் தூக்கம் பொன்னிகரமும் போட்ட செய்யுது அப்போ அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு நியாயமாக முறையிருந்தால் அவர்கள் பாவம் இல்லாமல் போகும் இல்லை அநியாயமாக அவங்களும் பாவம் வரும் அது அவர்களுக்கு எப்படியோ போட்டு நம்ம பொறுத்தா நாம் பார்த்தீங்கன்னு ஒழிய அவர்களை பற்றி நாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அது ஈஸ்ரோ அதிகாரம் ஆகவே புகழும் இகழும் ஒரே மாத்திரம் என்ற எண்ணமும் அப்படி அவர் புகழிகளுவது நம்முடைய புண்ணிய பாதிகளாக என்றும் பாவனை செய்து கொள்ள வேண்டும் என்பது எரியான கோபம் எழுபோதி நாரி இனிதாய கூறியதிரே சிரியாதிரார்கள் பெரியோர்கள் சீர நினைவார்கள் வேறு சிலரே அவதாரியை கோபித்தபோது சான்றோர்கள் சாந்தமாய் இன்சொல் கூறிச் சிரிப்பர் மற்றவர்கள் கோவிப்பறையினர் இழுக்கன் வருங்கால் அவங்க அதனை அழுத்தருவர் அவுதப்பதில் என்னார் வல்லுவர் எல்லா சாத்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு நடைமுறைப்படுத்ததான் கஷ்டம் பெரியோர்கள் அதாவது இதன் பொருள் பெரியோர்கள் எரி ஆன கோபம் எழுவோதின் ஆரி இனிது ஆய கோ மகான்கள் அக்னி போன்ற கோபமானது உண்டான காலத்தில் சாந்தமாய் இருந்து கொண்டு இனிமையான வார்த்தைகள் ஆடி எதிரே சிரியாது இறார்கள் எதிர் நின்று நகை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் வேறு சிலர் சேர நினைவார்கள் வேறால் கீழ் மக்கள் கோவிப்பதற்கு நினைப்பார்கள் ஆகவே கீழ் மக்களுக்கு பொறுப்பு இருக்காது இருப்பார்கள் மேல் மக்கள் பொறுத்து கொண்டு தான் இருப்பாங்க பொறுத்து கோழை என்று நினைப்பா நினைப்பார்கள் அது வந்து கையால் ஆகணும்னு நினைப்பாங்க நினைப்பாங்க அதை விசாரிக்கும்போது அதுதான் உயர்ந்தது ஏன்னு சொன்னால் மேற்கொண்டு கழுது ஏற்படுறதில்லை அதோடு போயிடுது இவர்கள் செய்கிறதுனால மேற்கழில் ஏற்பட்டு கடைசியில் போய் அப்புறம் இவங்களும் அடங்கிறாங்க அப்போ அடங்கினா வேணும் அப்போ கூட வரட்டும் ரெண்டு பேருக்கு சண்டேன்னா ஏதாவன்னு சொன்னால் சரி சரி பொழுத்து போயிட்டவோன்னா கையிலாக போகணும் பொழுது போட்டாலும் ஒரு சொல்லு அதோடு போயிடும் அதோடு சரி போயிடலாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாக்க வெட்டி தோல்வி உடனே நிச்சயம் பண்ண முடியாது ஏன்னா பகை முத்திக்க முத்திக்கிட்டால் இன்னொரு சமயத்தில் அவனுக்கு பஞ்சம் தீக்கணும்னு எண்ணெய் வரும் இல்லை போலீஸ் போனாலும் போகலாம் ரெண்டு பேரும் மத்தியத்தில் வச்சு பேசினாலும் பேசலாம் ஏதாவது செய்யும்போது அது வளர்ந்துக்கிட்டே போக முடியும் குறையாது அப்படி வரும்போது என்ன ஆகும் நஷ்டம் ரெண்டு பேருக்கும் உண்டு கடைசியில் எல்லாம் செலவெல்லாம் ஆன பிறகு சின்ன படிச்சு அழிஞ்ச பிறகு இந்த வேலைக்கு எது போனோன்னு இருக்குது அப்புறம் ரெண்டு பேருக்கு அப்படி தருவாங்க கோட்டை போதெல்லாம் அப்படித்தா எல்லாம் போய் அப்புறம் கடைசியில் சளி படைஞ்ச பிறகு நம்ம செஞ்சு தப்புன்னு அப்படிதான் உணர்வாங்க காரியம் பெருசா வீரியம் பிரிச்சா ரெண்டு பேர்த்தும் உண்டு சில பேர்கள் காரியம்தான் பெருசுன்னு பொறுத்து போயிடுவாங்க வீரியம்தான் பெருசுன்னு இருந்து தொலைப்பாங்க போரிய பரிசாங்கிறவங்கன்னா கடைசியில் கடைசியில் அவங்களுக்கும் க ஏமாத்துட்டு வந்தால் புத்தி வரும் ஒரு முன்னாலே கெட்டுக்கார தரமாக இப்போ ஏமாந்து போனாங்கன்னு முதல்ல இவங்களுக்கு உண்டு பிறகு அவருக்கு உண்டு சொல்லுவாங்க அவன் கையாளாக பையன் போயிட்டான் நானாக இருந்தால் விடுவேணாம் அப்படிம்பாங்க அப்படின்னு தான் தூண்டி விடுவாங்க சொல்லி போனால் பேசாமல் போயிட்டா வம்பு இல்லை அப்படி நானாக இருந்தால் விடுவேன்னு சொல்கிறேன்னா அப்படி போல் விடாமல் பிடித்தமுன்னா கடைசியில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டு கஷ்டங்கள் ஏற்பட்டு அப்புறம் ஒத்துக்க வேண்டியதான் வரும் கடைசியில் அப்படி எல்லா எல்லா அப்படி தான் கிட்ட ஜன்னல் கொடுக்கும்போது இந்த வேலைக்கு எதுக்கு வந்தோம் அப்புறம் தான் தெரியும் கடைசியில் தான் அது புத்தி வரும் அது பண் பங்காளி சண்டை இருந்தால் திவூர் கேசன்னு அது சீக்கிரம் முடிவு சொல்கிறது இல்லை விசாரணை பண்ணித்தான் இருப்பாங்க எப்போ எங்கேயும் விசாரணை பண்ணுறது ஊர்வரும் மாற்றுவாங்க வந்து செலவு அழகிட்டு பண்ணேன் குமாரபாளையம் பண்ணால் ஒன்றை சேலத்துக்கு மாற்றுவாங்க சேலத்துக்கு திருச்சிக்கு மாற்றுவாங்க திருச்சிக்கு அந்த அப்புறம் கோயத்தூர் மாற்றுவாங்க இப்படி அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிந்த மாதிரி ஒரு விழுந்த வாயிலாக போட மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரம் எல்லாம் விசாரணை பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணி கடைசியில் ரெண்டு வருஷம் ஆன பிறகு ராஜியாக போவான்னு பாங்க சரின்ட்டாங்க சொல்லுவேன் அப்போ தான் முகளி தம் பெருகு முகமொழிந்து விட முருவல் கொண்டு முகமலர்வனே வெகுளி தம் மனவேறி கொடும் கெடும் பரிசு மிகவும் அங்க இனிமை விளைவனேன் அவதாரியை குவிந்த முகத்துடன் கோபமுற்று கோபமுற்றவரை நல்லோர்கள் புன்னகையால் மலரும்படி செய்து மன வெறி மாற்ற இனிம் செய்வரல் முகுலிதம் பெருகும் முகம் ஒளிந்துவிட முருகல் கொண்டு முகமலர்வன அரும்பென கோபமுற்று குவிந்திருக்கின்ற முகமானது மாறி மலரும் பொருட்டு சிறுநகை செய்து முகமலர்ந்திருப்பவனாய் வெகுளிதங்கும் மனம் வெறி கெடும் பரிசு கோபத்தோடுற்ற மனக்கலக்கம் நீங்கும்படியாக மிகவும் அங்கு இனிமை விளைவன விளைவன் மிகவும் அவ்வளத்து சந்தோஷத்தை உண்டாக்குவன் பொறுமை இருக்குமே ஆனால் அவன் கோபத்தையும் தணிக்கலாம் நான் கோபத்து சாந்தமாக புன்னகையினால் இருக்கும்போது அவங்க கோபம் தணிஞ்சிடும் மனவெறி மாற்ற இனிமையையும் செய்வது அதாவது முகமானது மூட்டு மாதிரி குவிந்திருக்கு அது கோபம் இருக்கும்போது விரிஞ்சு சீருது அப்போது பெரியவர்களெலாம் சிரித்தி கொண்டு அமைதியாக அவனுக்கு சில நல்ல வரை சொல்லும் போது அவனை அமைதி அடைவான் இல்லைன்னு சொன்னாக்கா பேசாமல் போயிடுவாங்க அந்த அளவுக்கு பொறுமை செயல்படுது மொழி தரும் கனலும் அவிய நின்ற மொழி எனும் தடி நீழிவனே அடிதரும்படி என் உடலில் வந்தன வென் அனுபவங்களேன வயல்வனே அவதாரிகை தீ சொல்லாடும் போது தேவாமிர்தம் போன்ற இன் சொல்லால் அவிப்பன் மரணம் வந்த போதும் கர்மம் என்று அனுபவிப்பன் எனல் இதெல்லாம் பொறுமைக்குள்ள கடந்த நிலைகள் இதன் பொருள் மொழிதரும் கடும் சொல்லால் உண்டான் துன்பாக்கினியும் அவியனின்ற அமிர்த அமிர்த அணிந்து போகும்படியாக அமிர்தம் போன்ற மொழியனும் தடினே வாக்காகிய மேகத்தால் வசனமாகிய மழையை பொழிவன் பெய் செய்வன் அவ்வளோ வேணும் அவன் எவ்வளோ தூரம் இழந்து பேசுகிறானோ கோபமாக பொறுத்து பதில் கொடுக்கிறது பொக் கொடுத்து பதில் கொடுக்கும்போது அவனுக்கு கோபம் செல்றதில்லை அது அமைஞ்சிவரும் அடிதரும்படி என் மரணம் அடையும்படியாக எனது வந்தன சரீரத்திற்கு வறுமையானால் என் அனுபவங்கள் யான் அனுபவிக்க வேண்டியது என் அயில்வன் என்று அனுபவிப்பன் அதாவது உடம்புக்கு மரணம் அடைய அளவு கூட வரலாம் வரும்போது சரி இது பிரார்த்த அப்படி இருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் ஏற்றுக்கொள்ளும் அதுதான் பொறுமை அவ்வளோ தூரம் அந்த மனிவர் பாகம் இருந்தால் ஜெயிக்கலாம் இல்லைன்னா கோபம் ஜெயிக்க முடியாது கோபம் மிக கொடுமையானது அந்த கொடுமையான கோபம் ஜெயிக்கிறது சாமான்யமாக கோபமிக்க போ தேவராறுவார்கள் குருகு போர்தை நோய் போகும் சாபமிட்டு மா தாபமிட்டு மா த தவறு ஆகர் தலைமைக்கு தன் தலைமையாக பிறகு கோபன் படைச்சொருக்கு அது காம படைச்சருக்கு ஒரு தவறுகள் அதாவது தபசுகள் கொடுக்க தவறி தவறி போயிடுறாங்களா அது கோபம் வரும்போது கோபத்துக்கு அவள் வலிமை இருக்குது இருக்கும் என்னை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறான் அவள் ஜெயிக்கிறது இதுதான் அவ பயமாகங்கிறான் பொறுமை தான் இப்படி இருக்கணும் பொறுமையானது கடுமையான கடுச்சொற்களையும் இனிமையான சொற்களால் பதில் கொடுக்கணும் அதே போல சரீரத்துக்கு மனம் அடிப்படியான கொடுமைகள் வந்தாலும் கூட இது பிரார்த்த கர்மம் இப்படி இருக்கிறது என்று பொறுத்து கொள்ள வேண்டும் இப்ப இருக்கும்போது அந்த கோபமும் பண்ணாது மிகையா வெண் போரை விருந்தாக்கி விடுகின்றேன் பகை பாவம் கொடுமை கொலை பழையுடைய கோபனையே ிகை பொறுமையாகி ஆயுதத்திற்கு கோபனை இரையாக்குவேன் என பாட்டோட முடிக்கிறார் இதன் பொருள் மிகையாயன் பொறை படைக்கு மிகுந்திருக்கின்ற எனது பொறுமை என்னும் ஆயுதத்திற்கு பகை பாவம் கொடுமை எதிரியும் பாவங்களும் வன் செயலும் கொலை படை உடைய கோபனை விருந்தாக்கிவிடுகின்றேன் கொலை முதலியவற்றை ஆயுதமாக கொண்ட குரோதத்தை விருந்தாக கொடுத்து அழிக்கின்றேன் ஆகவே பொறுமையானது அவதி பரிந்தும் வந்திருந்தால் இந்த காலவடக்கம் ஏதோஸ்வரூபம் அவதி என் நாலு நிலைகள் நாலு நிலைகளே லாலாவது நிலையாகிய முடிந்த நிலைக்கு இந்த மாதிரி காய் முற்றிலும் அழிக்கலாம் இல்லைன்னு சொன்னாக்க காதிட்டம் வந்தாலும் காதிட்ட அரை முக்கால் வரைக்கும் வெற்றி தான் முடிச்சா வந்தால் முழுமையு இது கோவனை ஜெயிப்பதற்கு பொறுமை தேவைப்படுகிறது என்று சொன்னார் அப்புறம் கோபமே சுத்தமாக இல்லாமல் இருக்க முடியுமான்னா அந்த கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டிருந்தால் அனுகூலம் இருக்குதுன்னு சொல்லப்படுது ராமேஸ்வர் சொல்கிறார் அந்த வழியாக ஒருத்தம் ஒரு தவசு போயிட்டு இருந்தாராம் அதை பாம்ப பிள்ளைகள் விலையில் கடிக்க போய் எல்லாம் ஒடிவும் போயிட்டாங்களாம் அப்போ அந்த பாம்பு கிட்டே சொன்னாராம் நீ ஏன் இப்படி கடிக்க போற பொறுமையாக இரு அப்படின்னாங்க சரி பொறுமையாக இருக்கு என்ன இப்போ பெரியவாள் சொன்னால் கேட்கணும்னு போய் பார்த்தாங்க பொறுமையாக இருந்தது தான் இந்த பாம்பு வெளியே தீனி சாப்பிட வரும்போது சீர்தில்ல கடிக்க வர்றது இல்லையா ஆனால் கருள் தண்ணிக்க ஆரம்பித்தாங்களாம் இன்னும் பொறுமையாக இருக்க பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருந்து மீண்டும் போய் உள்ள பூந்துக்கிறது தான் வெளியே வந்து அடி பிள்ளைகள் காத்துகிட்டே இருப்பாங்களா அப்புறம் வெளியே வர முடியுறது இல்லையா பட்டியாக கடந்து உடம்புல அழைச்சி போச்சான் அப்புறம் இன்னொரு நாள் அந்தப்போ வந்தாரான் என்ன பாம்பு சௌரியமாக இருந்தார் ஆமாம் உதுமே உபது கேட்டேன் பட்டியாக சாக வெளியிட்டாங்க என்ன இப்படி இருக்கு ஏன் பொறுமையார்கள் நல்லா கரெக்டே அடிக்கிறாங்க நான் முதல்ல சீர போய் கடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஓடி ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அப்போ பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லினுடைய சீராமல் இருக்கு சொல்லலை கடிக்க வேண்டாம் பொறுமையாக இருக்குன்னு என்ன நீ சீரத என் என்ன செய்யணும் சீரு கடிக்காது முன்ன கடிச்சுக்கிட்டு இருந்தே இல்லை போய் கடி அந்த வேலை வேண்டாம் சீரு ஓடி போயிடுவாங்க வரமாட்டாங்க அப்படின்னா ஆ சரி அப்படி தான் செய்றேன்னா அப்புறம் அடிப்பா வர்றாங்களா விஷயன்னு கொஞ்சம் பேர் வர்றது இல்லை ஓடி போயிடுவாங்களா அப்புறமே சாப்பிட்டு போயிருக்காங்க அப்போது உள்ள நாள் வந்ததாக வந்தார் அவர் என்ன நீ சொன்ன ஊதியம் சரியாக இருக்கு இப்போது வந்து அப்படின்னா அப்படி போல் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க லாபம் உண்டு கோபத்தை எல்லை கலந்து செய்தவன்னா கெடுதல் அதாவது கோபமானது சில சமயங்களில் வெளி காட்டத்தான் வேணும் ஆனால் சீரு கடிக்காதுங்கிற ஞாபகத்தில் இருக்கணும் அப்படி இருக்குமேனால் அந்த பயணம் உண்டு நான் கடிக்கத்தான் போவேன் அல்லது நான் பொறுமையாக இருப்பேன்னா ரெண்டும் கெட்டான் ரெண்டுலேயும் வெற்றி கிடையாது அதிக பொறுமை காட்டினாலும் கிடகு தான் கடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கிடகு தான் அவர் என்ன செய்யணும் அவசியம் விடும்போது கோவம் போடுற மாதிரி காட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் சீரணும் அப்புறம் கடிக்கக்கூடாது அது எதிரி கொஞ்சம் கடிச்சாதான் வருவான்னு நினைச்சாக்கா ஓ ஓடி தான் சீரிட்டு பதிங்கிடணும் ஏன்னா சீரி கடிக்க முடியாது இல்லை கடிக்கக்கூடாது அவன் தூரமாக ஓயிட்டான் அப்புறம் நான் ஓடி ஓடி போக கடிக்க விடாது அப்புறம் ஒதுக்கிட்டு இருந்தேன்